என்னுடைய காலை வந்தனத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக நான் அதிக தயக்கத்தோடு வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்திருக்கிறீர்கள் நான் உங்களை காட்டிலும் அனுபவித்திலோ அறிவிலோ உயர்ந்தவள் அல்ல எந்த விதத்திலும் ஆகையினாலே ஏதோ உங்களுக்கு போதிப்பதாக நான் இங்கே வராமல் எனக்கு தெரிந்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மட்டுமே வந்திருக்கிறேன் நான் ஏதாவது தவறு செய்தால் தயசெய்து மன்னித்து விடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் குடும்ப காரியம் என்று பேசும் பொழுது சிக்கலான காரியங்கள் உண்டு ஒருவரை மனதிலே வைத்து நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் எதிர்மாறான காரியமாக இருக்கும் அவர்கள் கேட்பார்கள் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் என்று சொல்லி ஆனால் அவர்கள் வீட்டு நிலைமை எனக்கு தெரியாது மாமியாரை பற்றி எழுதினால் மருமகளெல்லாம் என்னிடத்திலே சாடுகிறார்கள் அது எப்படி நீங்கள் மாமியாரை உயர்த்தி பேசலாம் என்று சொல்லி சரி மருமகளை கொஞ்சம் நல்லா பேசலாம் எனக்கு லெட்டர் எழுதுறாங்க இவ்வளவு இடம் கொடுத்து பேசுவீங்க முழுவதுமாக அறிந்து தான் உங்கள் மத்தியில நிற்கிறேன் தயவு செய்து தவறுகளை மன்னித்து விடும்படியாக நான் சரி எல்லாரும் போய் விட்டு நன்றி செலுத்துகிறேன் கடந்த ஆண்டு மே மாதத்திலே ஒரு குடும்ப முகாம் நடந்தது அந்த குடும்ப முகாமிலே நாங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் எல்லாம் நிரப்பி கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்திருந்தோம் அதுல எல்லாரும் ரொம்ப மனதை திறந்து எழுதியிருந்தார்கள் ஏன் என்று சொன்னால் உங்கள் பெயரை நீங்க எழுத தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் வெளிப்படையாக சொல்லி விட்டபடியினால எல்லாரும் தைரியமாக ார்கள்வியை சாடி இருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் இப்படி எழுதும் போதுதான் உண்மையான காரியங்கள் நமக்கு தெரிய வரும் இல்லாவிட்டால் நாம் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கும் அது வேறு கதையாக இருக்கும் ஆனால் அப்படியே வெளிப்படையாக அநேகர் எழுதியதை குறித்து நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன் கடந்த நாட்களிலே இந்த பார்ஸ் எல்லாம் சேர்த்து வைத்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன் வாசிக்கும் போதே திடீரென்று நான் அதிகமா துக்கவா திடீரென்று சிரித்து விடுவேன் ஏனென்றால் ஒரு சகோதரன் இப்படி எழுதியிருக்கிறார் எனக்கு திருமணமாய் இரண்டு வருஷமாய் கூட என் மனைவியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் அதிகமாய் சிரித்தேன் ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு திருமணமாகி இருபத்தி ஐந்து வருடமாகியும் இன்னும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை அப்பொழுது நான் நினைத்தேன் இன்னொரு இருபது வருஷம் கூட கழித்து கூட இவர் இப்படித்தான் எழுத போகிறார் என்று சொல்லி இவருக்கு தெரியவில்லையே என்று சொல்லி நான் சிரித்துக் கொண்டேன் நான் வாசிக்கும் பொழுது குடும்பங்களிலே இருக்கிற சிக்கல்கள் என்ன என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது ஓகே காரியங்கள் தான் இன்றைய குடும்பங்களை அதிகமாக பாதிக்கிறது என்று சொல்லி ஆகியனால இவர்கள் எழுதி இருக்கிற சில காரியங்களை குறித்த இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன் முதலாவதாக இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால் வேலையே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பம் எங்க நீங்க கொஞ்சம் மசாலா அரைச்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி மனைவி கத்துவாங்க என்னங்க பிள்ள துணியெல்லாம் அழுக்கா போச்சு கொஞ்சம் துவைச்சு மாத்தக்கூடாதா நான் தான் வேலைக்கு போறேன் காலையில ஓடணும்ல இப்படியாக சொல்லும் கணவனுக்கு ரொம்ப கஷ்டம் நான் என்ன மசாலா அரைக்கவா பிறந்திருக்கேன் என்று சொல்லி அவர் நினைக்கிறார் மனைவி என்ன நினைக்கிறார் நானும் தான் காலையிலே வேலைக்கு போறேன் நானும் தான் சாயந்திரம் வரேன் ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான் நம்ம வேலை செய்யறோம் வீட்டுல வந்தா நான் மட்டும் செய்யணும் நீங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கணுமா டிவி பாக்கணுமா இது மனைவியினுடைய வேலை இப்படி எல்லாம் நாம உலகத்திலே நடக்கிறதை பார்க்கும் முதலாவது நாம் வேகத்திற்கு செல்ல வேண்டும் அடுத்தபடியாக நான் உலகத்திலே நடக்கிறதை பார்த்து ரெண்டையும் ஒன்றாக பொறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் வேதத்திற்கு வரும்போது வேதம் கணவனுக்கு கடமைகளாக சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று பார்த்தார் முதலாவதாக குடும்பத்தை போஷிப்பது கடமை என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது தானே ஆண்டவர் என்ன சொன்னார் அதாமே இனி நீ ஜாலியா தோட்டத்தில் பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டு கேரட்டை பறிச்சு தின்னு முடியாது நீ என்ன செய்யணும் வெளியே போய் நன்றாக பாடுபட்டு உழைத்து நீ சம்பாதித்து சாப்பிட வேண்டும் அப்படி சொல்லி ஏவாள் என்று சொல்லி அதிகமாய் சாப்பிடுகிற கண்ட நேரத்திலேயே சாப்பிடுகிற ஒரு பெண்ணையும் அவருக்கு துணையாக கொடுத்து விட்டார் ஆதாம் தனக்கு மட்டுமல்ல ஏவாளுக்காகவும் சேர்ந்து அவன் பாடுபட வேண்டும் ஆனால் பெண்ணுக்கு என்ன கொடுத்தார் இனிமேல நீ இப்படியே பழத்தை இதையே ஜாலியா சாப்பிட்டு இருக்கலாம் நினைக்காத அந்த காலம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் நீ சமைக்கணும் நான் அடிக்கடி நினைப்பேன் ஏவாள் பாவம் செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் சமைக்க வேண்டியது இல்லையே தோட்டத்துல ஜாலியா பறிச்சு சாப்பிடலாமே வெளியும் அதை கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் பராமரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது ஒரு சகோதரன் இப்படி எழுதியிருந்தார் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் என் மனைவியும் பிள்ளைங்களும் சாப்பிடணுமா என்று சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரிய கணவன் கூட நினைக்கிறாங்களா சகோதரரே கணவனுக்கு கடவுள் கொடுத்த வேதம் நீங்கள் தான் குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் ஐந்தாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது இருபத்தி ஒன்பதாவது வசனத்திற்கு பாருங்க எப்படி தன்னை போஷிக்கிறானோ தனக்கு டிரெஸ் வேணும்னு சொல்லி எப்படி வாங்கிக்கிறானோ தனக்கு ஒரு நல்ல ஒரு பெட் வேணும்னு சொல்லி விரும்புறானோ அதே போல மனைவியையும் யார்தான் போஷிக்கணும் தான் அவளை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது இரண்டாவது ஆக கணவனுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் எபேசியர் ஐந்து இருபத்தி பாருங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் மனைவிக்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கே அவன் தலைவனா இருக்கிறான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவோம் டிபார்ட்மெண்ட் இருக்கு தெரியாது தலைவராய் இருக்கிறவர்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லா கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லுகிறோம் அடிப்படையான காரியங்கள் முதற் கொண்டு தெரிந்திருக்க வேண்டும் சில வீட்டுல போயிட்டு நாங்க கேப்போம் பிரதர் என்ன படிக்கிறான் உங்க மகன் ஒரு மகனோடு மகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்ன படிக்கிறார்கள் அவர்கள் பள்ளிக்கூடத்துல என்ன கஷ்டம் டீச்சர்ஸோட என்ன பிரச்சனை வீட்டுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா பிரெண்ட்ஸோட எதுவும் பிராப்ளம் இருக்கிறா இப்படியாக தலையா இருக்கிற கணவன் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் நுணுக்கமாக அறிந்திருக்க வேண்டும் இந்த இடத்துல அநேக கணவர் அவர்கள் நான் காலையில போய் வேலை செய்யறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு தான் வரேன் அதுக்கு பிறகு பிள்ளைங்களோட உட்காந்து என்னால மாரடிக்க முடியாது அப்படி சொல்ல கூடாது நீங்க மாரடிக்க வேண்டாம் சந்தோஷமா பிள்ளைங்களோட நேரம் செலவுலிங்க பிள்ளைங்களோட விளையாடுங்க புட்பால் விளையாடுங்க ஒரு நல்ல காசட் டிவியில பாக்கலாம் ஒரு வேலை ரொம்ப டயர்டா இருக்குமானா அப்ப கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு வெளி விளையாட்டுக்குள்ளைகளோடு கூட மனைவியோடு கூட நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நீங்கள் தலையா இருக்கிறீர்கள் மூன்றாவதாக அவங்களுடைய கடமை என்ன அவர்கள் ஆவிக்குரிய தலைவனா இருக்கிறீர்கள் புருஷர் என்னவா இருக்கிறார்கள் ஒரு பிரதான ஆச்சாரியன் போல இருக்கிறீர்கள் ஒன்று தேமுதல் அத்தியாயத்திலே நாலாவது வசனத்தை பாருங்கள் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும் இது யாருடைய பொறுப்பு தகப்பனுடைய பொறுப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அே தலைவர் மாருக்கு ஒரு பெரிய சந்தேகம் பிள்ளைங்களை கூட நான் தான் கவனிக்கணுமா அப்புறம் வீட்டுல திண்ட சோற சாப்பிடறான் அப்படி இல்ல சகோதரனே உங்க மனைவியும் அவங்க வேறு விதத்துல பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் அந்த பிள்ளையை கீழ்படிய பண்ணுகிறவர்கள் யார் அத தகப்பனுடைய பொறுப்பு இந்த வசனத்தில இருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா இயற்கையாக பிள்ளைங்க கீழ்படிய மாட்டாங்க சொன்ன செய்யங்க நாலு தர மாட்டாங்க கீழ்படிய பண்ண வேண்டுமா அவர்கள் கீழ்படியாவிட்டாலும் சரி என்ன பண்றது நமக்கு வந்ததுக்காக கீழ்படிய பண்ண வேண்டும் அடிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் திட்ட வேண்டும் இந்த பொறுப்பு எல்லாம் கணவனுடைய பொறுப்பு இப்படியாக நீங்க செய்யாவிட்டால் உங்களுடைய வீட்டை குடும்பத்தை நன்றாய் நடத்துகல்ல வேதம் சொல்லுகிறது தன் பிள்ளைகளை பிள்ளைங்களுக்கு நீங்க எப்ப நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போறீங்க யாரோ வீட்டுக்கு வந்தா குட் மார்னிங் சொல்லு நமஸ்காரம் பண்ணு யார் சொல்லிக் கொடுக்கறது தகப்பனுடைய கடமை இது நல்லது இல்லம்மா இப்படி செய்யக்கூடாது யாருடைய கடமை தகப்பனுடைய கடமை இதெல்லாம் தகப்பன்மார் செய்ய வேண்டிய வேலைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சரி இதுல ஏன் இவ்வளவு சிக்கல் வருகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனை கணவன் மாறலாம் என்ன நினைக்கிறாங்க என் மனைவியும் கூட சம்பாதிக்க வேணும் என்று ஏன் கணவன் சொல்லணும் பேச்சுல கேட்டு பாருங்க பொண்ணு பாக்கலாம் எப்படி பொண்ணு வேணும் எனக்கா ஒரு டிரான்ஸ்பரபுள் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற பொண்ணா வேணும் அப்படியா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவ இதை எதை சொல்றேன்னு சொன்னா கணவன்மார் கூட இன்னைக்கு மனைவிகளும் போகணும் சம்பாதிக்கணும் கை நிறைய பணம் கொண்டாடணும் குற்றம் சாட்டல ஏனென்று சொன்னா இன்றைய தேவை அவ்வளவு அதிகமா இருக்குது ஆனா அப்படி நீங்க எதிர்பார்த்து உங்க மனைவியை வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்துவீர்களானால் கணவன்மார் நீங்கள் இந்த மூன்று பொறுப்புகளையோடு கூட வீட்டிலையும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ல்லாவிட்டால் ஒரு மனைவியால் சமாளிக்கவே முடியாது ஒருவேளை மனைவி வந்து வீட்டுல இருக்கிறது வேலை செஞ்சாதான் எனக்கும் மதிப்பு என்று சொல்லி அவங்களா அப்ப வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கே காரணமே இல்ல கணவன் சொல்லுவார் ஏமா அவ்ளோ கஷ்டப்படுற வேலையை ரிசைன் பண்ணி தொலையன் இப்ப எனக்கு என்ன சம்பாத்தியமா இல்ல போதாதான் நம்ம பணம் அப்படி சொன்னா கூட இல்ல நானும் சம்பாதிச்சாதான் எனக்கு மதிப்புன்னு சொல்லி மனைவி சொல்வாள் அப்ப நீங்க மசாலா அரைச்சு கொடுக்க வேண்டாம் நீங்க வீட்டுல உதவி செய்ய வேண்டாம் மற்றபடி கஷ்டமான காரியம் பொறுப்பு என்ன சொல்லுகிறது ஒன்னு தீமோத்தையோ ஐந்தாவது அத்தியாயத்திலே உங்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுல பத்தாவது வசனத்திலயும் பதினாலாவது வசனத்திலையும் அநேக பொறுப்புகள் இருக்கு ரெண்டையும் நாம் சேர்த்து பார்ப்போம் முத முதலாவதாக பிள்ளைகளை பத்தாவது வசனம் பிள்ளைகளை வளர்த்து என்று சொல்லுகிறது பதினாலாவது வசனங்களை பிள்ளைகளை பெறவும் வளர்க்கறதுக்கு முன்னால என்ன வருது பெறவும் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு பிள்ளை பெறறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுமா வேலை போயிரும் அதனால இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாம் தள்ளி தள்ளி தள்ளி முப்பது வயசு ஆயிடுது அப்புறமா கஷ்டத்தோடு ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கிறாங்க அப்புறம் எவ்வளவோ நாங்க அட்வைஸ் பட்சம் ரெண்டு பிள்ளைங்களாவது இருக்கணும் மூன்று பிள்ளைங்களாவது இருக்க வேணும் ஏன்னு சொன்னா ஒரு பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளை வந்து ரொம்ப தனிமையில கடந்து வாடுது சரி என்னை பார்த்து சிலர் சிரிக்கிறாங்க அதனுடைய காரணம் எனக்கு புரியுது ஏன்னா எனக்கு ஒரே ஆகார் அதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால் நான் செத்து பிழைத்தேன் டெலிவரியோடு கூட அப்போ அப்படி இருந்தோம் நான் சில என் கணவன் இடத்துல கேட்டேன் இல்லை எங்க ப்ரொஃபஸர் சொல்றாங்க இன்னொரு பிள்ளை இருக்கட்டும் அவங்க சொல்லிட்டாங்க நீ செத்துருவ வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு நீ செத்துருவேன்னு சொன்னாங்க மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குமானால் நான் அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் மெடிக்கல் ரீசன்ஸ் இல்லாதப்போ ரெண்டு பிள்ளைங்க மூன்று பிள்ளைங்க இருக்கிறது அழைத்து சொல்றேன் யோசிக்கும் போது பாருங்க நீங்க வந்து இந்த இப்ப ஒரு பிள்ளை போதும்னு நினைக்கிறீங்க சரி நம்முடைய காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளை அந்த உலகத்துல இப்படிதான் விட்டுட்டு போகிறோம் தனியா விட்டுட்டு போறோம் அதுக்கு ஒரு அன்னை வீடோ ஒரு தங்கச்சி வீடோ ஒரு தம்பி வீடோ ஒரு கசன்ஸோ வருபடி அவங்களுக்கு வீடே ஒரு வெறுப்பாயிரும் ஒரு கசப்பாயிரும் ஆக என்னால பிள்ளைகளை பெற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு கட்டளையாக சொல்லுகிறது அதை நீங்கள் ஒரு வாரமாக நீங்கள் எடுக்க கூடாது அதை சந்தோஷமாக தேவனுடைய ஒரு ஈவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளை பெற்ற உடனே இந்த வந்துருச்சு பாரு இதனாலதான் என் வேலையே கெட்டு போச்சு அப்படி சொல்லக்கூடாது சில தாய்ம ஆறு பக்க பிள்ளை பக்கத்துல வச்சுட்டே அண்ட சொல்லுவாங்க இது வந்ததுனாலதான் என் வேலையே கெட்டு போச்சு ஐயோ அந்த மாதிரி தயவு சொல்லாதீங்க உங்க வேலை பெருசு இல்ல நமக்கு பிள்ளைங்க கர்த்தர் கொடுக்கற ஒரு சுதந்திரம் அந்த பிள்ளைகளை கர்த்துக்கு பயப்படுற பிள்ளைகளாக வளர்த்து விடுகிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒருவேளை நீங்க இருபத்தஞ்சு கல்யாணம் ஆச்சு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது வயசுல நீங்க நிச்சயமா ஐயோ எனக்கு ரெண்டு பிள்ளை இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி நீங்க உணரதான் செய்வீங்க ஆகையினாலே பிள்ளைகள் பெறுவதை நீங்கள் ஒரு கஷ்டமாக நீங்க நினைக்காதீங்க மோசே உடைய நாட்கள் ரொம்ப கொடிய நாட்களா இருந்தது அந்த காலத்தில் ஏன் மோசையை பெற்றெடுக்க வேண்டும் அந்த இஸ்ரேல் புத்திரரை வெளியே கொண்டு வந்தார் நம்முடைய பிள்ளைங்க தான் நாளைய தலைமுறைக்கு ஒரு தலைவர்களாக வர வேண்டும் ஆண்டு விடத்தில் ஒரு பிள்ளைகளாக வர வேண்டும் ஆகையினாலே அதை ஒரு பாரமாக நீங்கள் நினைக்க கூடாது முக்கியமாக பெண்கள் பிள்ளை பெறுவதை ஒரு கஷ்டமாக நீங்க நினைக்கவே கூடாது ரெண்டு மூன்று பிள்ளைங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் போனோம் யோசிக்கலாம் இரண்டாவது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பத்தாவது வசனத்துல பிள்ளை பிள்ளைகளை வளர்த்து என்று முதலாவதையே துவங்கிறது ஆகினாலே பெற்றுவிட்டால் போதாது அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் சிலர் சொல்றாங்க கவனிக்க முடியும் மற்றவர்களால் பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற கொடுமைகளை பார்க்கும் பொழுது பெண்கள்லாம் பிள்ளைங்களை பார்த்து வளர்த்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குமே என்று சொல்லி நினைக்க தோன்றுகிறது பிள்ளைங்க சில பிள்ளைங்க லெட்டர் எழுதுறாங்க அம்மா அப்பா மேல அப்படி வெறுத்து கொட்டி நாங்களே அவங்கள கவனிக்கணும் அப்படி ஒரு நிலைமை நம்முடைய தேசத்திற்கும் வந்து விடாமல் இருக்கட்டும் பிள்ளைங்களை அன்பு காட்ட வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை அப்பா கண்டிப்பாரு திட்டுவாரு அடிப்பாரு அரவணைக்கிறது யாரு அன்பு காட்டுவதற்கு வேதத்தையில கதை சொல்றதுக்கு போதிக்கிறதுக்கு பொறுமையா மடியில வச்சு விளையாடுறதுக்கு ஒரு தாய் வேண்டாமா அந்த தாய் வளர்க்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அவருடைய கடமை என்ன அதனால அது வசனத்தில் பாருங்கிறது பொறுப்பு என்று சொல்லி அவ எதிர்பார்க்க கூடாது இதை வீட்டு காரியங்களை கவனிக்க வேண்டியது ஒரு பெண்ணுடைய பொறுமை கடமை நான்காவதாக அந்நியரை உபசரிக்க வேண்டும் பத்தாவது வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியர்காரருக்கு உபசரிக்க வேண்டும் ஐந்து பத்து அடுத்தது கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறது ஏழாவது நற்கிரியைகள் இதெல்லாம் ஒரு பெண்ணுடைய கடமை என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு வேலைக்கு போகிறதுனாலே அநேக பெண்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே நேரமே இல்லாமல் போய்விடுகிறது இதுல ரெண்டையும் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வரும் வர்ற ஒரு காரியம் பிள்ளைங்களை கவனிக்கிற ஒரு காரியம் இதை கணவனும் மனைவி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் வேதத்தை போதிப்பது யார் பாடம் கற்றுக் கொடுப்பது ஒருவேளை கணவன் அதிகம் படித்திருப்பவரானால் கணவன் பாடங்களை கற்றுக் கொடுக்க வேணும் மனைவி கத்தனை குறித்து வேதத்தை போதிக்க வேணும் இல்லாவிட்டால் மனைவி பாடம் கற்றுக் கொடுக்கலாம் கணவன் ஒரு ஆசாரியனாக பிள்ளைகளை தேவ பக்திக்கு ஏதுவாக போதித்து நடத்தலாம் இந்த காரியை நீங்களாக உட்கார்ந்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இந்த காரியத்திலே நீங்கள் சண்டை போடக்கூடாது பெண்கள் ஒரு காரியத்தை மறந்து விட கூடாது தேவன் ஆதா உண்டாக்கிவிட்டு பெண்களை எதற்காக படைத்தார் ஆதாமுக்கு உதவியாக இருக்கும்படியாக துணையாக இருக்கும்படியாக படைத்தார் ஒரு பெண் எவ்வளவுக்கு எவ்வளவு கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டுமோ உதவியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுத்தாசையாக இருக்க வேண்டும் கூடுமானால் அவள் தன்னுடைய வேலைகளையெல்லாம் முடித்து விட்டு கணவன் சாயங்காலம் வந்து கொஞ்சம் உட்கார்ந்துருப்பாரால் அவரோடு கூட உட்காரவும் பேசவும் ஒருவேளை ஒரு மாதளம்பழத்தை உரிச்சி விதைய கொடுக்கவும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா உரிச்சி சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை உரிச்சு உரிச்சு அழகா எடுத்து வச்சாதான் சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் எடுத்து வச்சா எவ்வளவு சந்தோஷமா அந்த கணவன் சாப்பிடுவார் ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போகிற அளவு நீங்க வந்து ரொம்ப வேலை உங்க மேல போட்டுக்காதீங்க அதிகமான ஒரு தேவையில்லாத வேலை எதுவோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு கணவனுக்கு என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஒத்தாசை செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகையினால கணவன் மாறலாம் அப்படிதான் சொன்னாங்க மாதுளம்பிச்சுன்னு சொல்லாதீங்க நீங்களும் மனைவி என்ன செய்யறான்னு சொல்லி பாருங்க ஒருவேளை ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் சொன்னா மாத்தி மாத்தி இந்த பிள்ளைங்களுக்கு டயரியா வரும் பீவர் வரும் ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டா அப்பதான் கணவன் வந்து கொஞ்சம் ஒத்தாசை செய்யணும் இதை குடும்பத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் போட்டு நடக்க முடியாது கணவன் கொஞ்சம் ஒத்தாசை செய்ய வேண்டும் இப்படிதான் ஒருவருக்கொருவர் அன்பு வளர முடியுமே சட்டம் போட்டு ரெண்டா பிரிக்கிறதுனாலே நாம் காரியங்களை செய்து விட முடியாது இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்க தயவு செய்து கேட்கலாம் எழுந்த நின்று கேட்கலாம் இல்லாவிட்டால் கையை தூக்கலாம் இல்ல உங்களுக்கு பேப்பர் துண்டு வேணும் கேள்வி எழுதணும் நீங்க பேர் எழுத கூட அவசரம் கேள்விகளை எழுதி அவங்ககிட்ட கொடுத்துட்டா போதும் அவங்க யாருன்னு தெரியாம என்னிடத்துல கொடுத்து விடுவார்கள் ஒவ்வொரு காரியம் சொல்லி முடிக்கும் போதும் இதை குறித்த சில சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து கேட்கலாம் இல்லாவிட்டால் எழுதி கொடுத்து சரி எந்த ரெண்டாவதாக ஒரு காரியம் ரொம்ப சிக்கலான என் மனைவி என் பேச்சுக்கு கீழ்படிறதே இல்ல நான் சொன்ன அவ கேக்கவே மாட்டா அவ இஷ்டப்படிதான் செய்வா பெண்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க என்னால கீழ்படிய முடியவில்லையே நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் அப்ப கூட என்னுடைய கணவனை நான் திருப்திய திருப்தி அளவுக்கு என்னால் கீழ்பட முடியவில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள் கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் சொல்லும் போது ரெண்டு பேருக்கும் சேர்த்து என்னால் பேச முடியல பெண் என்று சொன்னால் அது ஆண்களுக்கும் அநேக காரியங்களே ஒத்து வரும் ஆகையனால நீங்கள் அப்படியாக உங்களுக்கும் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கீழ்ப்படுதல் என்று வருகிற ஒரு காரியத்தை பார்க்கும் போது வேகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார் அத்தியாயத்திலே நம்ம எல்லாருக்கும் சேர்ந்த பகுதி நாளே நான் வாசிக்கவில்லை அந்த சில வசனங்களுக்குள்ளாக மூணு முறை பகல் என்ன சொல்லுகிறார் மனைவியிலே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் எல்லாவற்றிலும் கீழ்படியுங்கள் பயபக்தியா இருங்கள் இப்படியாக சொல்லுகிறார் இதை பார்க்கும் போது நாம் என்ன மொத்தத்திலே பார்க்கும் பொழுது பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும் எதிர்த்து பேசுவது அதெல்லாம் என்னால இப்படி எல்லாம் சொல்லுவது ஒரு பெண்ணுக்கு அழகு கிடையாது ஆனால் இதுல ஒரு சின்ன காரியத்தை புரிந்து வேண்டும் கீழ்படிதலுக்கும் அடங்கி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆங்கிலத்திலே ஒபேட் இல்ல சப்மிட் என்று சொல்லி இருக்கிறது அதாவது சொன்ன அப்படியே செய்கிற மனைவி அல்ல வேலைக்காரன் மனைவிக்கு கிடையாது ஆனா மனைவி கீழ்படியில் கூட அடங்கி இருக்க வேண்டும் ஒரு எடுத்து காட்டு யோசுவா பதினைந்தாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் பாருங்க அங்கே புதுமை புதிதாக திருமணமாகி போகிறாள் ஒரு பெண் இன்னும் புருஷன் வீட்டுக்கு கூட அவள் போய் சேரவில்லை யோசுமா பதினைந்து பதினெட்டு அவள் புறப்படுகையில் என் தாக்கனிடத்தில் ஒரு வய வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினான் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னான் பாருங்க இப்பதான் கல்யாணம் இருக்குது புருஷன் வீட்டுக்கு இன்னும் போய் சேரல போயிட்டே இருக்கிறா அப்ப கூட தனக்கு இருதயத்துல ஒரு அப்பாவுக்கு மகா இல்ல நான் இப்ப ஒரு கணவனுக்கு மனைவி ஆயிட்டேன் ஆகையினாலே கணவன் இந்த காரியத்திற்கு நான் உத்தரவு பெற்றுக் கொள்ள வேண்டுமே இதுல கீழ்படுதலும் இல்ல கட்டளையும் ஆனா அங்க பாக்குறது ஒரு அடங்கி இருக்கிற ஒரு மனப்பான்மை பெண்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா பாருங்க ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக வராது அதாவதுமாங்க அப்படி ஒரு ஒரு சின்ன வார்த்தை ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுக்கிறது தலை ஹஸ்பண்ட் சென்னை இருக்காங்க தெருமா மனைவி என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியவே தெரியாது கேட்காமலே அவ்வளவு பாட்டுக்கு செய்வா நிச்சயமா ஒரு கணவனுக்கு பிடிக்காது சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னா இவங்க ஹெட் ஆப் த டிபார்ட்மெண்ட் ாராய் குழம்பு வைக்கிறதா முருங்காக்காய் குழம்பு சில பெரிய காரியங்கள்ல நீங்க உங்க கணவனை சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும் இது இப்படி செய்யட்டுமா அத அப்படி செய்யட்டுமா அப்ப அந்த கணவனுக்கு என்ன வருது என் மனைவி எனக்கு தான் இருக்கா ஏன் விருப்பம் காரியங்களை வா ஒரு தைரியம் வந்துருது அவ என கீழே தானே இருக்கா சரி அவளும் ஒரு பெண்ணு தானே அவளுக்கும் சில ஆசை இருக்குதானே ஏனன்றா என்னுடைய வாழ்க்கை அனுபவித்த சொல்றேன் சின்ன சின்னதுலாம் விட்டு குடுத்துறது சில பெரிய காரியம் வரும்போது இது பிடிக்கலங்க எரிச்சல் மூட்டக்கூடாது என்ன பிடிக்குது என் ஹஸ்பண்டுக்கு சாசமயம் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா வந்துருப்போம் இது நல்லா இல்லை மாத்திக்கோன்னு சொல்லுவாங்க ஆமா போதாது நம்ம போற இடத்துக்கு இது போதும் அப்படின்னு போக கூடாது அப்ப நம்ம எரிச்சல் மூட்டுறோம் அவங்களுக்கு அப்படியா அது அத போடட்டுமா இது போடட்டுமா அப்படின்னு சொல்லி செட்டை கீழ்பட முடியுமா என்று சொல்லி யோசிக்கும் பொழுது ஏன் நம்மளால எல்லா விஷயத்திலையும் கீழ்படிய முடியவில்லை என்று யோசித்து பார்த்தா அதுக்கும் சில காரணங்களை நாம் கண்டுபிடிக்கலாம் கணவன் மாறு இதை கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் வந்து மனுஷர் தான் மனைவியும் ஒரு ஹியூமன் பீய் தான் ஆண்களும் ஒரு மனுஷர் தான் ஆண்கள் வந்து தேவ தூதர் அல்ல என்று சொல்லி ஒத்துக்கிறீங்களா நம்ம வந்து ஆண்டவர் கர்த்தர கடவுளுக்கு கீழ்படி போல நீ கீழ்படின்னு பைபிள் சொல்லுதே அப்ப நம்ம கடவுள் மாதிரி இருக்க முடியுதா முடியல இல்லையா பழைய சமயத்துல இதை என்ற வாழ்க்கையில எடுத்து பார்த்தா நான் யோசிக்கிறேன் நான் இருபத்தி நாலு வருஷமா கிழ்படியும் பதில் எழுதிரு இந்த தமிழ் மத்திய வருஷத்துல செத்து போயிருவேன் சொல்லுவேன் ஒரு முறை முறைப்பர்ஷிப் போயிடுவார் அப்புறமா நான் சொல்வேன் ஏன் நம்மளே டிரான்ஸ்லேட் பண்ணசேகரன் நல்லா பண்ணுவார அவர்கிட்ட குடுக்கலாமே அவர் ரிலாக்ஸ் பண்ணலாமே என்று சொல்லி கொடுத்துருவார் பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணாலும் எடுக்க முடியும்னு தெரியாததுனால அவங்க கட்டில கொடுத்துட்டே இருப்பாங்க அத செஞ்சிட்டே இருந்த கருத்தர் பயன்படுத்த வேற ஒரு வழிபடி செய்யலாமே அப்ப அவருக்கு சந்தோஷமாயிரும் அப்ப பாருங்க சில சமயத்துல ஆண்கள் வந்து உங்க மனைவிக்கு இது முடியாத ஒரு காரியம்ன்றதை கூட நீங்க யோசித்து பாக்கணும் நீங்க ஒரு குருட்டு பிடிவாதத்துல நீங்க கட்டளை கொடுக்க கூடாது அது மட்டுமல்ல சில காரியங்கள்ல மனைவிக்கு நீங்க ஒரு விடுதலை கத்திரிக்காய் குழம்பு கூட்டு வைச்சதுலாம் செய்ய முடியுமா எங்க ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்பு வச்சா எங்க அம்மா வைக்கிற மாதிரி வய அதே வேற அந்த பக்கம் இந்த பக்கம் மாறக்கூடாது என்ன த்தி ஊத்தி ஊத்தி வச்சு எனக்கு போர் அடிச்சு போயிடும் அவரை கேட்காம ஏதாவது ஒண்ணு வச்சிருவேன் அவருக்கு பிடிக்காதுதான் நான் கண்டுக்கிறதில்லை ஏன்னா நானும் வச்சுட்டே இருந்தேன் நானும் ஒரு மனுஷி தானே அப்ப கணவன் மாறிதை கூட கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள்ல ஒரு விடுதலை கொடுக்கணும் வெறிய அவளுக்கும் இஷ்டமானபடி ஒரு நாள் வச்சுக்கிட்டுமே விடுதலை கொடுத்தீங்கன்னா ஒரு மனைவியும் ஒரு விடுதலையோடு கூட வாழ்க்கை நடத்த முடியும் இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு ஹெட் மாஸ்டர் கிட்ட இருக்கிற மாதிரி பயந்து போய் தெய்வம் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிடுவாரோ திட்டிடுவாரோ அடிச்சிருவாரோ இப்படியே ஒரு மனைவி வாழ்க்கை நடத்த முடியுமா ஆக என்ன கணவனும் ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி குச்சை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படியே வர்த்தி வர்த்திய அடிக்க கூடாது மனைவியை ஒரு விடுதலை சரிமா இப்படி செய்ய விரும்புறியா போவண்டாமா சரி நீங்க அங்க போகலாம் எங்க ஹஸ்பண்ட் இஷ்டத்துக்கு போனா பாஸ்டர் வீட்டுக்கு சிஸ்டர் வீட்டுக்கு பிரதர் வீட்டுக்கே தான் போயிட்டு எனக்கு என்னன்னா ஒரு கடற்கரைக்கு போலாமே ஒரு பார்க்குக்கு போகலாமே இருக்கும் இப்போ வந்துட்டோம் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் வாக்கி இப்படியாக பாருங்க கொஞ்சம் விடுதலை கொடுக்கும் போதுதான் அந்த திருமணம் ஒரு மனமுள்ள வாழ்க்கையாக வரும் மற்றபடி ஏதோ ஒரு எஜமான ஒரு அடிமையும் போல ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வந்து விட கூடாது பெரிய காரியங்கள் இருக்குது அதுல வந்து நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு மனைவி சொல்லலாம் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க போகும்போது ஓ மூத்த மகனை நான் கொண்டு போய் வளர்க்கிறேன்னு சொன்னாங்க எங்க ஹஸ்பண்டும் சொன்னாரு குடுத்துரு ரெண்டு பிள்ளைங்கள நம்மளால வளர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு என் மகனை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது ஆகையினால நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் கீழ்படியாம போயிட்டேன் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்ன அந்த விஷயத்துல மனைவி கீழ்படியாம இருந்தது கரெக்ட் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்கள்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன சொல்றீங்க கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஆனா ஆண்கள் கூட இதை ஒத்துக்கொள் அப்படியா சில காரியங்கள்ல இப்படிப்பட்ட சில கஷ்டமான சிக்கல்கள் வரும்போது மனைவி வந்து அந்த பிள்ளையை வந்து அதிகமாக நேசிக்கிற ஒருவேளை கணவனுக்கு வந்து வீட்டுல வந்து தான் கவனிக்கணும் தான் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் அதோட போயிட்டா ஈஸியா இருக்குமே அப்படி நினைக்கலாம் ஆனா அந்த தாயனு உள்ளத ஒத்துக்கொள்ளாது மட்டுமல்ல இன்னைக்கு நீங்க அதை செய்யலாம் நாளைக்கு அதனால உங்க நிறைய பிரச்சனைகள் வரும் நாளைக்கு உங்க பிள்ளைய நீங்க கண்டிக்க முடியாது அடைக்க முடியாது பிள்ளைக்கு உங்க மேல பாசம் இருக்காது இவ்வளவு தூரம் ஒரு தாக்கனுடைய உள்ள யோசிக்கலனாலும் ஒரு தாயனுடைய உள்ளாத யோசிக்கணும் அப்ப இப்படிப்பட்ட சிக்கல்கள்ல ஒருவேளை உங்களுக்குள்ள சண்டை வருமானா நான் இதை குறித்து யோசிக்கும் போது இப்படி யோசித்த ஒருவேளை கணவன் மனைவிமாக நீங்க ஒரு நியூட்ரல் பர்சன் ட போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம் கணவனுடைய சொந்தக்காரங்கிட்டையும் போவாதீங்க மனைவியுடைய சொந்தக்காரங்கட்டையும் போவாதீங்க நடுவுல இருக்கிற ஒருவேளை உங்க பாஸ்ட் இல்ல ஒரு பெரியவர் மூத்தவர் ஆவிக்குரிய தலைவர் இல்ல ஒரு நல்ல ஒரு மதிப்பான மனுஷன் யார்த்தையாவது நீங்க போயிட்டே இப்படி எங்க வீட்டுல நாங்க இதை டிஸ்கஸ் பண்றோம் எப்படி தீர்மானம் எடுக்கன்னு தெரியல நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்லி கேட்டு பார்க்கலாம் அப்ப அவங்க சொல்றபடி நீங்க செய்யறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா அப்ப இந்த கணவனுக்கு வந்து நம்ம மனைவி கீழ்படியில் ஒரு எண்ணம் வராது நான் சொல்லி என் மனைவி கேட்கலையேங்கிற ஒரு எண்ணம் வராது சரி இவங்க சொல்றாங்கல்ல அதுபடி செய்யலாம் என்று சொல்லுகிற அந்த ஒரு மனப்பான்மையில நீங்க செய்யறது அது ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகையினாலே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க ஒரு பொதுவா டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு தர வச்சு டிஸ்கஸ் பண்ணி நீங்க தீர்மானம் எடுக்கலாம் இன்னொரு காரியம் கணவன்மார் வந்து அதிகமாக பொறுப்போடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் பொறுப்பில்லாம ஒரு கணவனுக்கு கீழ்படுகிறது கஷ்டமான எழுதியிருக்கிறார் என் மனைவி நான் என்னென்ன சொல்லுகிறேனோ அதற்கு எல்லாம் கீழ்படிய வேண்டும் என்று விரும்புகிறேன் கடைசியில் எழுதியிருக்கிறார் என்னால் குடியே விட முடியவில்லை புகைப்பிடிக்கிறதை விட முடியவில்லை ஒரு மனிதன் குடிகாரனாக இருக்கும் பொழுது மனைவி எப்படி கீழ்படிவாள் கணவன் குடும்பத்தை பொருட்படுத்த நடத்தாமல் இருக்கும் பொழுது மனைவி எப்படி கீழ்படிவாள் கஷ்டம் இல்லையா நீங்க யோசித்து பாருங்க ஒரு மனைவியின் பக்கத்துல நீங்க யோசித்து பாருங்க அப்ப கணவன் மார் நான் மனைவியார் கீழ்படிய என்று நான் கத்துக் கொடுப்பதற்காக நான் வரவில்லை ஆனால் கணவன்மார் இன்னும் அதிகமாக நீங்கள் பொறுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் நீங்கள் அதிகமாக குடும்பத்தை உங்களுடைய பாரமாக உங்கள் பொறுப்பாக நீங்கள் தான் தலை அந்த நினைத்து பொருட்படுத்த நடத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனைவி கீழ்படுகிறது ரொம்ப சுலபமாகிவிடும் நான் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் தானே செய்யறாங்க அவங்க ஒன்னும் பெரிய தப்பு செஞ்சிட மாட்டாங்க நான் இப்படிதான் நினைக்கிறேன் ஆனா என் ஹஸ்பண்ட் இப்படி நினைக்கிறாங்க But he He is also a responsible person. knows what to do. கணவன்மார் நீங்கள் இன்னும் கூடுதலாக குடும்ப காரியங்களில பொறுப்பெடுத்து நடத்த வேணும் மனைவியர் இப்படி எழுதி இருக்கிறாங்க ஊழியத்துக்கு போறேன் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தா யார்தான் சந்தோஷமா இருப்பான் யார்தான் இப்படி எழுதி இருக்கிறாங்க பாருங்க போறேன் உனக்கு கடவுள் மேல பற்றுதல் அதுக்கும் ஒரு காலம் இருக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க ஊழியம் செய்ய கூடாது அப்படியே ஏதோ ஒரு நாள் பன்னெண்டு மணி ஆகும் மனைவி சொல்லி அம்மா இன்னைக்கு போறேன் கொஞ்சம் தூரமா போறோம் வர நேரம் ஆகும்மா கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லி போனா நினைக்கிற மனைவிய ரொம்ப கோவப்பட மாட்டாங்க அப்படி கோபாங்க ஆனாத்தின்படியே எட்டு மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஆகையினால உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் மனைவி மேல எல்லா பொறுப்பையும் போட்டு ஊழியத்துக்கு போகாதீங்க நீங்க அப்படி ரொம்ப ஜாஸ்தி ஊழியா செய்றீங்கன்னா பைபிள் பிரின்சிபிள் என்ன பத்து பேருக்கு ஒரு அதிகாரி இருக்கணும் அந்த பத்து அதிகாரிகளுக்கு ஒரு அதிகாரி இருக்கணும் அந்த நூறு அதிகாரிகளுக்கு நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கணும் போய் பணம் கலெக்ட் பண்றீங்கன்னா தினோராத்திரி பத்து மணிக்கு தான் வருவீங்க அப்படி பண்ணாதீங்க இந்த பத்து பேர்ட்ட நீ பணம் கலெக்ட் பண்ணி எனக்குறேன் ஒருத்தரை வைங்க பத்து பத்து பேருக்கு ஒருத்தரை வைங்க நீ அந்த பத்து பேருக்கு மாத்திரம் கலெக்ட் பண்ணுங்க அப்ப வாரத்துல ரெண்டு நாள் வேணாம் வரலாம் மற்ற நாள் டைமுக்கு வருவீங்க இப்படியாக உங்களுடைய ஊழிய பொறுப்புகளையோ மற்ற பொறுப்புகளையோ பிரித்து மற்றவங்களுக்கு கொடுக்கற ஒரு பழக்கத்துக்குள்ள வாங்க என்னைக்குமே எனக்கு வந்து வேலையினால தலைவலி வராது ஏன் தெரியுமா எனக்கு வேலை கூடுதுன்னு தெரிஞ்ச உடனே நாலஞ்சு சுகம் பேர் யார் யார் சும்மா இருக்கா யார் யார் உட்காந்து கதை பேசுற கொஞ்சம் பிடிச்ச கொஞ்சம் தயசெஞ்சு எழுதி கொடுத்துறேன் கொஞ்சம் தயசெஞ்சு போயிட்டு வாங்க கொஞ்சோண்டு பண்ணி கொடுங்களேன் அவளுக்கும் ஒரு பொறுப்படுத்த மாதிரி இருக்கும் நானும் ஹெல்ப் பண்ணேன் இருக்கோம் அப்ப அவங்களும் இன்வால்வ் ஆறாங்க மட்டும் இல்ல எனக்கு வேலை ரொம்ப குறைஞ்சிரும் அங்க இதனால எனக்கு வேலை வந்து என்னைக்குமே ரொம்ப கூடாது அப்படியே பாத்துக்கிறேன் பாருங்க இப்படியாக நீங்க பொறுப்பெடுக்கும் போது மனைவியருக்கு கீழ்படுகிறதற்கு நீங்களுக்கு காரியங்களை சுலபமாக்கி கொடுக்கிறீர்கள் சந்தேகம் நான் சொன்ன காரியம் ஏதாவது தவறு இருக்குதா இல்லாவிட்டால் வேற புதிதான இந்த கீழ்ப்படுதலை குறித்து உங்களுக்கு கேள்விகள் எதுவும் கேட்க கை தூக்கி காட்டுங்க கேட்க வேண்டும் என்றால் இல்ல பேப்பர் வேணும்னாலும் கை தூக்கி காட்டணும் ஊழியத்துக்கு சொல்லி ஊழியத்துக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போலாம் ஆனா குடும்பத்தை விட்டுட்டு போக கூடாது அது வந்து சகோதரனுக்கு அகேன்ஸ்டா நான் பேசல அடுத்த பக்கத்துல பாக்கும்போது மனைவியரும் ஓரளவு சாக்ரிபைஸ் பண்ணதான் செய்யணும் ஒரு நல்ல கேள்விதான் ஏன்னு சொன்னா இந்த காலத்துல தியாகம் இல்லாம ஊழியம் நடக்காது இந்த காரியம் எதுல வாங்கிக்கோன்னு சொன்னா கணவனும் மனைவியும் ஒரே ஸ்பிரிட்ல நாங்க ஊழியத்துக்கு ரெண்டு பேரும் ஏறத்தாழ பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அப்ப என் கணவன் கூட உழைக்கிறனால நான் கொஞ்ச நேரம் ராத்திரி முடிச்சிருந்து சேரனால ரொம்ப இடிக்கிறது இல்லை ரெண்டு பேரும் அவுட் அண்ட் அவுட் ஆனா சில சமயத்துல கணவன் ரொம்ப தீவிரமா போவாங்க மனைவி அப்படி செய்யுமா தீவிரமா வந்திருக்க மாட்டாங்க அடுத்ததுல எங்க பாக்கா அப்ப வளர்ந்து போயிட்டு அவ பாட்டுக்கு மகளை குறித்த ஒரு நெருக்கம் எங்களுக்குல்ல சமையலை குறித்த ஒரு நெருக்கம் இல்ல உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க ஒரு மனைவிக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம இருக்கலாம் நாலு பிள்ளைங்க இருக்கலாம் சமையல் அவளே செய்ய வேண்டி வரலாம் இல்லன்னா கணவன் உள்ளியோ செய்வாரு மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு வரலாம் இல்லைன்னு சொன்னா அதே ஒரு ஊழிய பார மனைவிக்கு இருக்காது இப்படிப்பட்ட காரியங்கள்ல நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா குடும்பத்துல ரொம்ப அதிகமான சிக்கல் வந்து கடைசியில ஊழியமே பாதிக்கப்படத்தக்க அளவு ஆயிவிடும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரன் உண்டு ரொம்ப நல்லா ஊழியர் செய்வார்ன்னு சொன்னா சொல்லவே முடியாது ட்ரக் அடிக் குள்ள அப்படியெல்லாம் கடைசியில் கவர்மெண்ட் அவர் செய்யறத பார்த்துட்டு ட்ரக் அடிக்ஸ் உடைய கிராண்ட அந்த சகோதர்ட்ட கொடுத்து நீங்களே செய்யுங்க சொல்லிட்ட ரொம்ப உற்சாகமா ராம் பகலமா செஞ்சாங்க அப்ப நாங்க வீட்டை நெக்லெக்ட் பண்ணாதீங்க வீட்டை நெக்லெக்ட் பண்ணாதீங்க பிரதர் உங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த அளவு உற்சாகமா வரல ஏன்னா அவங்க அப்பப்பா உங்க ஊழியத்தை கொடுத்து கமெண்ட் அடிக்கிறதுல எங்களுக்கு புரியுது நீங்க கொஞ்சம் மனைவியை கவனிங்கன்னு சொன்னோம் அவர் கேட்கல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அவங்க டைவர்ஸ் ஆயிட்டாங்க பாருங்க இது வந்து அவருடைய ஊழியமும் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு இது வந்து நமக்கு ஒரு நல்ல சாட்சி கிடையாது ஆக நல்ல தியானம் பண்ணி நீங்க ஊழியம் செய்ய சொல்லல அதே சமயத்துல பேதுரு சொல்வது போல உங்களுடைய மனைவி ஒரு பலவீன பாண்டமா இருக்கிறபடினாலே நீங்கள் விவேகமாய் நடந்து கொண்டு அப்ப ஆண்கள் வந்து கொஞ்சம் ஞானமாக நீங்க நடந்து கொள்ளணும் ரெண்டு நாள் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்கன்னா மூணாவது நாள் எல்லாரையும் ஒரு பிக்னிக் கூட்டு போயிருங்க கொஞ்சம் விவேகமாக நடந்து கொள்ளுங்க மனைவிக்கு சில காரிய வீட்டுல இருக்கிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைய நீங்க தான் அறிந்திருக்கீங்க அதனால நீங்களே இத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னு விருப்பம் தான் நீங்க கேட்கலாம் இத கல்யாணத்துக்கு முன்னாள் வங்களா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டிக்கலாம் ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன ஊழியத்து கூட மாட்டேங்கிறான் அது கணவனுடைய குற்றம் என்று சொல்வியுடைய குற்றம் என்று சொல்ல முடியாது திருமணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை வருமானால் ரொம்ப கஷ்டம்தான் இதுலயும் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒருவேளை அப்படி நேரம் செலவழிக்க முடியலனாலும் உங்க ஆபீஸ்ல எவ்வளவு சாட்சியா இருக்கலாம் இல்லனா வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி லிமிட் பண்ணிக்கலாம் குடும்பத்தையும் இழந்து நடுவுமே இந்த மாதிரி செய்யு சொல்லுவாங்க இப்படி செய்யாத நான் வந்து குருட்டு தனமா ட்ரெயின்ல உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் டிராக்டர் உடுக்கணும்னு நினைப்பேன் அவங்க சொல்லுவாங்க அது சரியான மெத்தட் கிடையாது அப்படின்வாங்க அப்ப நான் கீழ்படியும் ஊழியர் செய்யணும்னு நினைச்சா வேற வழி கண்டுபிடிப்பேன் டிராக்டர் கொடுக்க மாட்டேன் அப்ப பக்கத்துல இருக்கட்டும் மெதுவா பேச்சு எடுப்பேன் அவங்கள ஆண்டு வருடம் நடத்துவேன் கணவனோ மனைவியோ சொன்னா கூட அந்த வழியில் இல்லாம நம்ம வேற ஒரு வழிய கண்டுபிடிக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒரு சமரசமா ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்ஃபேக்ட் நான் அப்படி செய்யும் போது ஆண்டவரை இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கிறத நான் பாக்குறேன் கணவனுக்கும் கீழ்படியணும் நினைக்கிறேன் ஒழியமும் நினைக்கிற ஒரு ஆசிர்வாதத்தை அழுகியா ஒரு இதுக்கான கட்டின ஊழியக்காரன் தானே கட்டினு சொல்லி நான் சண்டை போடுவேன் அழுவேன் ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு எழுந்து ஒழியத்தை கொடுத்தார் அதுக்காக நான் ஆண்டவர் நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா என் கணவனுக்கு கீழ்படியனும் அதே சமயம் ஊழியமும் செய்யணும்னு நினைச்சேன் ஆண்டு ரெண்டும் எனக்கு போது ஆலோசனையா சொல்லுவேன் கீழ்படிந்து பொறுத்து போங்க கர்த்தர் உங்களுக்கு வேற விதத்துல ஒரு எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் என்று சொல்லி சொல்லுகிறேன் சில கூட்டங்களுக்கு போவதே கணவன் தடுக்கிறார் முக்கியமா கொள்கை வித்தியாசமாக போதிக்கிற சில கூட்டங்கள் நடக்கும்போது கணவன் வேண்டாம் என்று தடை செய்கிறார் ஆனால் எனக்கு விருப்பமாய் இருக்கிறது இந்த காரியத்தில் பொதுவாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால் உங்கள் கணவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் கொள்கை வித்தியாசம் என்று வருகிற காரியங்கள் பெண்கள் அதிகமாக புரிந்து கஷ்டம் ஆனால் ஆண்கள் வந்து இதை ஏதோ ஒரு ஞானத்தினாலே அவர்கள் புரிந்து இது தவறான உபதேசம் இது சரியான உபதேசம் என்று சொல்லி என்னை கேட்டால் யார் யார் என்னென்ன சொல்றாங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் பாருங்க இவங்க இப்படி பண்றாங்க பிசாசு போயிடுச்சான் கீழா ஆயிடுச்சான் எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் சும்மா இருக்கிறியா கொஞ்சம் ரெண்டு காலையும் தரையில வச்சு நடக்கிறியான் எனக்குனா கெட்ட கோவம் ஒரு பிசாசெல்லாம் போச்சு நீங்க மத்த ஊழியக்காரங்களா எவ்வளவு குற்றம் சாட்டுறீங்க உங்களுக்கு அப்ரிசியேட்டே பண்ண தரலன்னு சொல்வேன் ஆனா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ட்ரூ கலர் தெரியும் அப்பதான் நினைப்பேன் ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் சொன்னது எ கரெக்டா இருக்கு இதை ஒன்னு தீமேட்டையில பவுல் அழகாக சொல்லுகிற வசனத்துல அத்தியாயத்திலே பதினாலு பதினைந்தாவது வசனத்தை பாருங்க மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் ஆகையினால பெண்கள் வந்து ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டு போறவங்க ஆகையினால ஒருவேளை உங்களுக்கு கணவன் தவறாயிருந்தா கூட பரவாயில்ல உங்க கணவன் சொல்றபடி நீங்கள் அந்த மீட்டிங் போகலன்னா ரொம்ப நல்லது மீட்டிங்னால வர்ற ஆதாயத்தை விட வேதத்துல இருந்தும் சார் நிறைய ஸ்டடி புக்ஸ்ல இருந்தும் நீங்கள் அதிகமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆகையினால இந்த காரியத்தை பொதுவாக நான் பெண்களுக்கு சொல்றது என்னுடைய அனுபவத்திலையும் கூட புரிந்து கொள்ளலைன்னா கூட பரவாயில்ல உங்க கணவனுக்கு கீழ்படிந்து போங்க இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் ஃபார்மன் டு பி அண்டர் த ஹஸ்பண்ட் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கீழாக இருப்பது என்னைக்குமே அவளுக்கு பாதுகாவலான காரியம் வேலை முக்கியமா பிள்ளைகள் முக்கியமா என்று பார்க்கும் பொழுது பைபிள் படி பார்த்தா பிள்ளைகள் வந்து ஒரு பொக்கிஷம் அவங்களை வந்து நம்ம வேலை செய்ய போய் நம்ம இழந்து விட கூடாது ஒருவேளை நீங்க கொஞ்சம் குறைச்சல சமாளிக்க வேண்டி இருக்கும் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட வேண்டி இருக்கும் கொஞ்சம் குறைச்சி துணிகள் வாங்க வேண்டி ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க முடியாது இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து என்னன்னு சொல்ற நெகட்டிவ் கிடையாது இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எனக்கு தெரியும் நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் அதிகமாக சாப்பிடுறதுனால வர்ற கஷ்டங்கள் ரொம்ப பிள்ளைங்க கொஞ்சமா சாப்பிட்டு கஷ்டம் வர்றது ரொம்ப கம்மி பிள்ளைகள் வந்து நடந்து ஸ்கூலுக்கு போறதுனால வர்ற பிரச்சனைகள் கம்மி பைக்ல போறதுனால வர்ற பிரச்சனைகள் அதிகம் ஆகையினால நம்முடைய பிள்ளைகளை செல்வ செழிப்புல நம்ம வளர்த்த விட கொஞ்சம் குறைவுல கொண்டு வர்றது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குறைவுல கஷ்டத்துல வளர்ந்தவங்க நான் வந்து ரொம்ப செல்வ சீராக்கல வளர்ந்தவன் இதனால எங்க குடும்பத்துல நிறைய இடத்துல எங்களுக்கு கஷ்டம் வருது எப்படின்னா எனக்கு ஒரு பொருளை பத்திரமா வைக்க தெரியாது ஒரு இருநூறு ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க ஒரு வாரத்துல அதை காலி பண்ணிடுவேன் கீழே போட்டுருவேன் உடைச்சிருவேன் காணா போட்டுருவேன் ஜன்னல் கிட்ட வச்சுட்டு போயிடுவேன் யாராவது எடுத்துட்டு இந்த மாதிரி அளவுக்கு மீறிய பிரச்சனைகள் ஆனா என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்துல வளர்ந்ததுனால பொருட்களும் பத்திரமா வைப்பாங்க பணத்துடைய வேல்யூ தெரியும் ஷர்ட்டை மடிச்சு வைப்பாங்க அயன் பண்ணி போடுவாங்க அவ்ளதான் யோசிக்கும் போது நான் யோ நான் கூட கஷ்டத்துல வளர்ந்துருந்தேன் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பேன் ஆக என்னால பிள்ளைங்க கஷ்டத்துல வளர்றாங்களே நீங்க நினைக்க வேண்டாம் இன்னொரு காரியம் மூணு பிள்ளைங்க இருந்தா ரொம்ப கஷ்டம் மனைவி முழு நேரம் வீட்டுல இருந்தா கூட கஷ்டம்தான் ஆனா பிற்காலத்துல அதனுடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க பிள்ளைங்க வளர்ற காலத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சா கூட பிள்ளைங்க வளர்ந்த நல்ல ஒரு வேலைக்கு வந்து ஒரு மதிப்பா வந்த பிறகு ஒரு மகை வீட்டிலேயே இருந்து மருமகாட்ட திட்டு வாங்கறதோட மூணு பிள்ளைங்க வீட்டுக்கு ஷிப்ட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியா இது சும்மா அவர் எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் ஆனா பிள்ளைங்க வளர்ந்து வந்த பிறகு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க ஆகையினால உங்களுக்கு ரெண்டு பிள்ளைன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க பின்னால நான் சொன்னது தெரியும் என் கணவன் மேல சந்தேகம் என் மனைவி மேல சந்தேகம் அவசும்போது அவ்வளோ கிட்ட நின்று பேசுறான் எனக்கு அது பிடிக்கல சந்தேகப்படுறேன் இப்படியாக சந்தேகத்தை குறித்து என்னா ஒரு நாய் வைக்கிறீங்க உங்க வீட்டுக்கு காவல் காக்குற நாய் நல்ல காவல் காக்குது திருடன் வந்தா உடனே காட்டி கொடுத்துருது நல்லது அதே சமயத்துல அந்த நாய்க்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணும் வீட்டுல இருக்கவங்களே கடிச்சு அவங்களும் சாகடிச்சிரு சந்தேகம் என்பதை நாம் வந்து ஒரு காவல் காக்கிற நாயாக வைத்துக் கொள்ளலாம் அதே சமயத்தில் பைத்தியம் முடித்த நாயாகி விட்டால் அது குடும்பத்தை சீரழித்து விடும் சந்தேகம் இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷிக்கும் வர்றதுதான் பவுல் என்ன சொல்லுகிறார் ஒன்னு தீம ஒன்னு பொருந்தியர் அத்தியாயத்திலே ரெண்டாவது வசனத்திலே விவசாரம் இல்லாதபடிக்கு திருப்தி செய்து கொள்ளலாம் ரெண்டாவது நீங்க ஓடணும்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் என்னைக்குமே ஒரு பேச்சுலர் பாய் மாதிரி நீங்க சுத்திட்டே வர முடியாது என்னை கல்யாணம் ஆயிடுச்சா மனுஷர் தான் நம்ம எல்லாருக்குமே இச்சைன்னு சொல்லி ஒன்னு இருக்குது இந்த இச்சேன்றது எப்படின்னா ஒரு காட்டு குதிர மாதிரி அதை அடக்குவது ரொம்ப கஷ்டம் நிறைய குடும்பங்கள்ல இந்த விபசாரம் என்ன பாவம் வந்து விடுகிறது ஆனால் ஒருவேளை என் கணவன் என்னை குறித்து கொஞ்சம் சந்தேகப்பட்ட என்ன ஆகும் எனக்கு அது ஒரு செக் மாதிரி இல்லையா ஐயோ என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க என் ஹஸ்பண்ட் என்ன அப்படியே ஒரு நினைப்பில நான் நடந்து கொள்ளும் போது அதை என்ன இந்த குதிரையை பிடித்து இழுக்கிற ஒரு கடிவாளம் இதுதான் சந்தேகம் இதே நீங்கள் வரம்புக்கு மீறி விடக்கூடாது அந்த கடிவா அந்த கயிறை பிடித்து ரொம்ப இழுத்து அந்த குதிரை இந்த கழுத்தை நெறித்து அத குதிரையே செத்து போயிடும் இப்படி அநேக கணவன் செத்து போய் கிடக்கிறார் என் மனைவி என்ன சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு என்ன பொண்ணுட்டான் சொல்றீங்கல்ல இல்லன்னா மனைவி என்ன சொல்றாங்க வாழ்க்கையே வெறுத்து போச்சு என் ஹஸ்பண்ட் ஜன்னல கூட்டுவாரு அதுல ஒரு வாட்டர் அத பேப்பர்ல அடைப்பாரு கீ கீ கோட்ல பேப்பர் அடைக்கிறாரு வீட்டுல ஒண்ணு சுத்தி சுத்தி பாக்குறாரு ஏதாவது கிடக்குதா அடையாளம் இருக்குதா நான் என்ன பண்ணுவேன் சந்தேகத்துக்கு காரணமே இல்லாம நெறித்து நாம் கொன்றுவிடவும் அது வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான காரியம் சாரமான உன்னதை பாட்டு உன்னத பாட்டு எடுங்க எட்டாவது அத்தியாயத்திலே ஆறாவது வசனத்தை பார்ப்போமானால் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது அதன் தளர் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இங்க எதை குறித்து சொல்லுகிறாய் அன்பை குறித்தும் என்று சொல்றது ஆங்கிலத்தில ஜலசி என்று சொல்லி சொல்லலாம் பொறாமை என்ற இடத்துல சொல்வது அவ்வளவு சரியாக வராது ஜெலசி அதாவது வைராக்கியம் எப்பவுமே சந்தேகம் வரும்போது நீங்க காரியத்தை மனசுல வச்சுக்கணும் இது அன்பினால நான் இந்த சந்தேகத்தை நடத்த போறேனா இல்லாவிட்டால் வைராக்கியத்தினால் இந்த சந்தேகத்தை நான் நடத்த போகிறேனா என்று சொல்லி யோசிக்கணும் ஒருவேளை ஒரு மனைவி வந்து சந்தேகப்படுறான்னு சொல்ல அதை வந்து நான் என் கணவனை அதிகமாய் நேசிக்கிறேனே என் கணவன் என்னை விட்டு போவதையோ என் கணவன் பாவத்திலே விழுவதையோ நான் விரும்பவில்லை என்பதே ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும் அது என்ன அவர் போறது அது என்ன அவ வந்து பேசுறது அப்போ நானும் இஷ்டமான குடும்பத்தை கெடுக்கும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா ஒரு சந்தேகம் வரும்போது அதனுடைய அடிப்படை அன்புதானா இல்லாவிட்டால் வைராக்கியமா என்பதை தெரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் இந்த சந்தேகம் என்று வரும்போது இதை ஒரு நாலு கோணத்திலிருந்து பார்க்க விரும்புகிறேன் முதலாவதாக சிலர் சொல்லுகிறார்கள் நான் என் கணவனை சந்தேகப்படுகிறேன் அல்லது நான் என் மனைவியை சந்தேகப்படுகிறேன் அதான் ஒரு பெண்ணின் பக்கத்திலிருந்து பேசுகிறேன் கணவனுக்கும் இதேதான் அப்ளை பண்ணும் நீங்களாக அதை யோசித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக என் கணவன் என்னை சந்தேகப்படுகிறார் இல்லாவிட்டால் என் மனைவி என்னை சந்தேகப்படுகிறார் மூன்றாவதாக அவள் என் மேல் நான் அவளை சந்தேகப்படுகிறேன் நான் அவள் என் கணவனோடு தவறான தொடர்பு கொள்ள விரும்புகிறாளோ என்று சந்தேகப்படுகிறேன் என்று சொல்லலாம் நான்காவதாக அவள் என் மேல் சந்தேகப்படுகிறார் நான் அவன் கணவன் இடத்துல சாதாரணமாய் பேசுகிறேன் ஆனால் அவள் ஏன் என்னை சந்தேகப்படுகிறார் இந்த நாலு கோணங்களே இருந்து கொஞ்சம் சின்ன காரியங்களை பார்க்கலாம் முதலாவதாக நான் என் கணவன் மேல் அல்லது மனைவி மனைவியின் மேல் சந்தேகப்படுகிறேன் அதனுடைய அடிப்படை என்ன என்று சொல்லி நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு ஒரு அர்த்தபூர்வமான காரணம் இருக்குதா சும்மா அவங்க அப்படிதான் அவங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு அதனால இவரும் அப்படிதான் இருப்பார் அப்படி சொல்ல கூடாது தகப்பன் தவறாய் நடியம் இத கொஞ்சம் யோசித்து பாருங்க அர்த்தம் இல்லாம கணவன் மேலயோ மனைவி மேலேயோ சந்தேகப்பட்டீங்கன்னா அதுவே உங்களை ஒரு பிசாசு மாதிரி ஆட்டி படைச்சி சிலருக்கு பைத்தியம் முடிச்சவங்க கூட நான் பார்த்திருக்கேன் மென்டல் பேஷண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் அளவுக்கு ஆயிருக்கா அந்த அளவுக்கு நீங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது கடைசியாக வாழ்க்கையே ஓடுது வரத மீறிட்டோம் சொன்னா அந்த சந்தேகமே உங்க வாழ்க்கையை நாசம் ஆக்கிரும் அவன் என்னால சந்தேகப்படுங்க சரி பரவாயில்ல மனைவிய சந்தேகப்படுங்க ஆனா அதுக்கு ஒரு சரியான ஒரு காரணம் இருக்குதா காரணம் இருக்குமானா ஒரு இன்டைரக்டா நீங்க சொல்லலாம் ஒருவேளை கணவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு ரெண்டு மூணு தடவை விசிட்டிங் போன அப்புறம் அங்கே போகலான்னு சொன்னா மனைவி வந்து பிடிக்கலன்னா ஆனா அங்கே போவேண்டாம் அங்கேயே போகணும் சும்மா அப்படி சொன்னா கணவன் புரிந்து கொள்வார் சாதாரண புரிஞ்சுக்கும் கணவன் அது முக்கியமா தவறான ஒரு இன்டென்ஷன் இருக்குமானா புரிந்து கொள்வார் புரிந்து கொண்ட உடனே மனைவி மேலே கோவப்படக்கூடாது ஏன் நீ என்ன என்ன ரொம்ப சந்தேகப்படுறேன் சும்மா நான் சோசியலாக பழகிறேன் சரி இருக்கலாம் ஆனா உங்க மனைவிக்கு விருப்பம் இல்லை அப்ப நீங்க புரிந்து கொண்டு அப்படியாம சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா சந்தேகத்தையும் நீங்கலாம் சமாதானம் இததான் குடும்ப காரியத்துல இந்த செல்பிஷ்னஸ் சொல்லி ஒன்று ஒரு குடும்பத்தை நாசமாகறதை காட்டலும் எந்த ஒரு காரியமும் ஒரு குடும்பத்தை அதிகமா நாசமாக்குனது கிடையாது கிட்டத்தட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு அடிப்படையெல்லாம் எடுத்து பாருங்க செல்பிஷ் அதாவது தானே சந்தோஷமா சமாதானமா இருக்கணும் சரி நான் இவர்த்த பேசுறது போறேன் அப்படின்னு சொல்லி விட்டுற அப்படியும் வழிக்கு வரலன்னா உட்கார்ந்து ஒரு நாள் நீங்க பேசுங்க வெளிப்படைய பேசும்போது வரும் சிக்கல்கள் வரும் சந்தைகள் வரும் பரவாயில்ல அதுக்காக நீங்க பேசாம இருந்துட்டு பெரிய பிரச்சனை வந்த பிறகு கஷ்டப்படக்கூடாது சின்ன பிரச்சனையா உட்கார்ந்து தீக்கிறது ரொம்ப நல்ல காரியம் ரெண்டாவதாக என் கணவன் என்னை சந்தேகப்படுகிறார் இப்படி ஒரு சூழ்நிலை வருமானா நம்ம என்ன செய்யலாம் ஒருவேளை நீங்க சந்தேகத்துக்குரிய சில காரியங்கள் இருக்குமானா அதை தியானம் பண்றதுக்கு தயங்கக்கூடாது சரி பரவாயில்ல இதுல என்ன இருக்குது எனக்கு என் கணவன் தான் முக்கியம் எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம் மூணாவது நபர் வந்து எனக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை பரவாயில்ல என்று சொல்லி நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா ரொம்ப சுமூகமா போகும் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா நீங்க அந்த பிரதரத்தை போய் பேசும்போது ஹஸ்பண்ட் போய் அந்த பிரதரை சாடுவார் அப்ப உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் அதோட அதை விட்டுட்டு வாய்ப்புகள் வரும் உட்காந்து செலவழிக்க கூடாது ஹலோ செல்றோம் நல்லா பேசணும் சிரிக்கணும் அதோடு கூட வைத்துக் கொள்ளணும் சரி காரணமே இல்லாம சந்தேகப்படுறாங்க ஒரு காரணம் இல்லன்னு சொல்றீங்களா பரவாயில்ல ஆண்டு ஒரு அதை பார்த்து கொள்வார் எண்ணாகமோ ஐந்தாவது அத்தியாயத்திலே நான் வேதத்தை எடுத்து பார்க்க வேண்டாம் ஒரு காரியம் விளக்கறேன் கணவனுக்கோ மனைவிக்கோ சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சிடலாம் அவங்களால என்ன செய்யணும் பைபிள் சொல்லுது நீ உன் மனைவி ஆசாரி என்ற கூட்டிட்டு போ ஆசாரியன்னு அதை தண்ணி எடுத்து ஜோகம் பண்ணி குடுக்கட்டும் அவ குடிக்கணும் குடிச்ச பிறகே அவ உண்மையா பாவம் செஞ்சிருந்தா அவ வியாதி வந்து செத்து போவா வியாதி வந்துடும் அவளுக்கு கஷ்டப்படுவான் ஒருவேளை உண்மையா அவ ஒண்ணுமே தப்பு செய்யலன்னு சொன்னா அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது இது பழைய ஏற்பாடு ஆனா இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ரொம்ப சந்தேகப்படுறீங்களா ஆனா அதுக்கு அடிப்படையே இல்லையா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கையில விட்டுருங்க ஒன்னும் ஆக தப்பு செஞ்சாங்கன்னா ஆண்டவர் நல்லா தண்டிப்பார் கடைசியில் உங்கள்கிட்டே மன்னிப்பு கேட்க வைப்பார் அப்ப அவங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல ஒரு தப்புமே அவங்க செய்யலயா அப்ப அநாதியமா உங்க குடும்பத்தை திருமணம் என்று சொல்றது ஒரு டஞ்சன் கிடையாது அடைப்பட்ட ஒரு ரூம் கிடையாது ஒரு திறந்த ஒரு ரூம் இப்படிப்பட்ட ஒரு ஹாலாக இருக்கவன் திருமணம் அப்பதான் அதுல சந்தோஷம் இருக்கு கணவன் போய் வரணும் மனைவி போய் வரணும் ரெண்டு பேரும் சுயமா கணவனுக்கோ மனைவிக்கோ உத்தமம் உண்மை உள்ளவர்களாக தன்னிச்சையாக நடந்து கொள்ளட்டத்தினால் நான் என் கணவனுக்கு உண்மை உள்ளவளாக இருப்பேன் நான் என் மனைவிக்கு உண்மை உள்ளவளாக உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி நடந்து கொள்ள வேண்டும் அதனால இஷ்டப்படி போங்க எனக்கு அதுல அக்கறையே இல்லைன்னு சொல்லி விடுறதும் சரி கிடையாது எப்பவுமே ஒரு செக் இருக்கிறது நல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல எங்க போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேரா போங்க எங்க போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேரா காரியங்களை செய்யுங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகும் சிக்கல்கள்ரு எப்பமே ஒரு செக் இருக்கிறது நல்லதுன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல எங்க போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேரா போங்க எங்க போனாலும் கூடி மட்டும் ரெண்டு பேரா காரியங்களை செய்யுங்க அப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகும் சிக்கல்கள் வரும் வந்தாலும் அதை தீர்த்து வைத்துக் கொள்ளலாம் கூட ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்க நீங்க சந்தேகப்படக்கூடிய ஒரு காரணம் இருக்குமானா அந்த சகோதரனையோ சகோதரியோ பார்த்து இன்டைரக்டா நீங்க வந்து உங்களுடைய விருப்பமின்மையை தெரிவிக்கிறதுல ஒரு தவறு கிடையாது இல்ல பிரதர் எங்க வீட்டுக்கு வராதிங்க எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல அப்படின்னு சொல்றதுல ஒரு தப்பு கிடையாது ஏன்னா என்று சொன்னா இந்த காரியங்களை வந்து ஒரு ப்ரூஃப் ஒரு மனைவிக்கோ உள்ளத்துல தெரியும் அவருடைய பார்வை அவ்வளவு சரியா அந்த பெண் என் கண்ணோடத்துல நடந்து கொள்ளுகிற விதம் எனக்கு அவ்வளவு விருப்பமல்ல என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான் அவரையே பார்த்து பேசுறான் சும்மா சும்மா அவரை தொட்டு பேசணும்னு நினைக்கிறான் என்ன அவன் ஷர்ட்டை பிடிச்சி எடுக்கிறான் இப்படி காரணங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து ஒரு இன்டைரக்டாக சொல்லி பார்க்கணும் இல்லை எனக்கு வசதி இல்லை எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படியும் முடியலன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை நிறுத்துறது ரொம்ப நல்லது இந்த பிரச்சனை ஒரு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இருக்குமானா லவ் மஸ் பீட் டஃப்னு ஒரு புக் இருக்குது அதோடைய ஆத்தர் வந்து டாக்டர் ஜேம்ஸ் டாப்ஸன் நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை அநேகருக்கு நீங்க ஆலோசனை சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் எல்லாரும் வாசிக்கணும் நீங்க வாசித்து கூட எல்லாருக்கும் கொடுங்க நான் அந்த மாதிரி சும்மா சில பிரடுத்தேன் தெரிஞ்சிருக்காது இந்த சூழ்நிலையில என்னுடைய எங்கடைய மேரேஜ் இது காப்பாத்துச்சு அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்றாங்க அதனால ரொம்ப பிரயோஜனமான ஒரு புத்தகம் மூன்றாவதாக நான்காவதாக இந்த அவள் நான் அவளை சந்தேகிக்கிறேன்ல ஒரு காரியம் வச்சுக்கோங்க ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் மேல தப்பாவே இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ணு வந்து அவளை அவரை சுத்தி சுத்தி வரலாம் உங்க ஹஸ்பண்ட் வந்து அவளை சட்டை பண்ணாமே இருக்கிறார் வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க ரொம்ப ஆங்கியஸா இருக்க உங்க ஹஸ்பண்டே வந்து அவ்வளவு சட்டை பண்ணலன்னா நீங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட வந்து மற்றவங்களுக்கு நீங்க ரொம்ப மோசமான மனுஷன் சொல்ற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி ஒரு மனுஷன் உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப என்ன சிஸ்டர் நீங்க அப்படியா இப்படியான்னு சொன்னார்ன்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவப்படாதீங்க உங்க மனைவி நல்லா இருக்கிற ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா நீங்க பதறாதீங்க உங்க மனைவியே அந்த காரியத்தை பார்த்து கொள்ளும்படியாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் கடைசியாக அவள் என்னை சந்தேகப்படுகிறார் பொதுவாவே கணவன் மனைவி மத்த பெண்கள் மேல மத்த ஆண்கள் மேல ரொம்ப சந்தேகப்படுறாங்க ஏன்னு சொன்னா அந்த மாதிரி நிறைய நடக்குது அப்ப நேச்சுரலே நம்ம இன்னும் நடந்தா கூட மேல சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு ஒரு வேளை நீங்க ஒரு பிரதர்ட்ட பேசிட்டு இருப்பீங்க அப்ப அந்த சகோதரி முறைச்சு பாப்பாங்க உங்களை அதை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க பாவம் ஒருவேளை அந்த கணவன் வேற ஒரு சகோதரிட்ட தப்பா நடந்திருக்கலாம் அந்த மனைவி என்ன வேதனை அனுபவித்தாலும் தெரியாது இல்லையா அதனால கூடிய மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த மனைவியின் இடத்துல அதிகமா பழகணும் அந்த கணவன் இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து பேசக்கூடாது எப்பமே ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல இருப்பீங்கன்னா ஏதோ ஒரு சாக்க சொல்லி வெளியே போயிருந்த சூழ்நிலையில உங்களை பாக்கறதுக்கு நீங்க இடம் வைக்காதீங்க அது மட்டும் இல்ல ஒரு போன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு காரியம் சொல்ல வேண்டி இருக்கு ஆனா ஒய்ஃப் தான் போன் எடுக்கிறாங்களா சிஸ்டர் பிரதர் இருக்காங்களா கொஞ்சம் கூப்பிடுறீங்களான்னு சொல்லாதீங்க சிஸ்டர் இந்த காரியம் உங்க ஹஸ்பண்ட் சொல்லணும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லி இருங்க சொல்லுங்க அப்ப அவங்களே வந்து இல்ல என் ஹஸ்பண்டே சொல்லி சொன்னா சொல்லுங்க மற்றபடி அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க ஹஸ்பண்ட் வழியில பாத்து பேசுனீங்களா சொல்லிருங்க சிஸ்டர் நான் போகும்போது உங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க சொல்லிட்டு போயிருங்க அப்ப சந்தேகமே வராது இல்லையா அதே போல நான் பிரதர்ஸ்க்கு ஏதாவது லெட்டர் எழுதிய வேண்டி இருந்தா கூட எப்பவுமே மிஸ்டர் மிசஸ் போட்டுதான் எழுதுவேன் டே பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் எழுதுவேன் பொதுவா நான் பிரதர் எழுத மாட்டேன் ஏன்னு சொன்னா யார்கிட்ட இருந்துருக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு என்ன எழுதியிருப்பாங்களோ நினைப்பாங்க சந்தேகம் அங்கே போயிரும் அதே மாதிரி வைக்காத அளவுக்கு நாம் நடந்து கொள்ளணும் மனைவியோ கணவனோ நமக்கு வந்து ஒரு அடிமை கிடையாது முக்கியமா செக்ஸ்லே சொல்றாங்க இல்லையா பால் உறவு அடிமைகளாக நாம அவங்கள வைக்க கூடாது நீ எனக்குதான் யாரும் அவன்கிட்ட பேச கூடாது உன்கிட்ட தொடக்கூடாது ஒரு சொந்தக்காரங்களா இருந்தா கூட பேசக்கூடாது கல்யாணத்துல கூட நாலு பேரோட நாலு ஆண்டைங்களோட நீ உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படி சொல்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு மனைவியா இருந்தா கூட நாலு பிரதர்ஸோட உட்காரணும் பேசணும் சிரிக்கணும் ஜோக் பண்ணணும் அதுதான் அதே மாதிரி ஒரு கணவனும் கூட நாலு பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு கல்யாணம் விட ஒரு ஹால்னா பேசுவாங்க சிரிப்பாங்க விளையாடுவாங்க இதெல்லாம் பெருசாக எடுக்க கூடாது இதுக்கும் மிஞ்சி போனாதான் நீங்க இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்து சில காரியங்கள் செய்ய வேண்டும் அட்டி வைத்து ஒருவரை நாம் என்னுடைய என்னுடையவன் என்று சொல்லி நாம் விரும்புவது அது ஒரு சந்தோஷமான உறவாக இருக்காது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம் மற்றபடி நாம் அடுத்த காரியத்திற்கு நாம் போகலாம் சகோதரன் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு நீங்க ஒருத்தரை இச்சையோடு பாக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாரு அப்படி நாம் நடந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் நடந்து கொண்டால் ஒருத்தர இச்சூட பார்க்காதபடி நான் நடந்து கொண்டால் அப்படியான ஒத்துக்கொள்றேன் அப்படின்னு சொன்னா ஏன் ஊழியக்காரங்க பாவத்துல விழுறாங்க ஏன் கணவன்மார் பாவத்துல விழுந்துடுறாங்க ஏன் மனைவியர் பிறரோடு விவசாரம் செய்து விட்டு பிறகு கண்ணீர் வடிக்கிறார்கள் இதெல்லாம் பிராக்டிக்கல் ப்ராப்ளம் வாழ்க்கையில நிறைய பேர் எழுதியிருக்காங்க கணவனும் விடுதலை விடுதலை என்ன யாராவது சொல்ல முடியுமா ஏன் இச்சையில இருந்து விடுதலை இல்லன்னு யாராவது பதில் சொல்ல முடியுமா இல்லமா அது கிடையாது இதுலதான் நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் வார்த்தை கீழ்படியானால தான் விடுதலை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது வார்த்தைக்கு நூத்துக்கு நூறு கீழ்படுகிறவங்களுக்கும் இச்சையில இருந்து விடுதலை உண்டு ஒரு தேவனுடைய மனிதன் எண்பத்தி ஒன்பது வயதுல ஒரு வாலிபன் அவர கேட்டார் இச்சையிலிருந்து எனக்கு விடுபட ஏதாவது எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் தம்பி எனக்கு விடுதலை வந்தோடனே நான் சொல்றேன்னு சொன்னாது போனாலும் ஆசை நிறைத்து போவாது என்று சொல்வார்கள் பாக்குறத விட கொஞ்சம் ரியாலிட்டியா நம்ம கொண்டு வந்தோம் சொன்னா வாழ்க்கையில உண்மைதான் கரெக்ட் பிரத சொல்றது ஆனால் நம்மளால முடியலையே அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு ஒருவன் தனியா இருக்கிறத விட ரெண்டு பேரா இருக்கிறது நல்லது குளியில உளுந்தா கூட என்ன செய்தான் தூக்கி விட்டுருவான் அப்ப ஒருத்தர் பாவம் செய்ய தூண்டி நம்ம அறியாமல் ரெண்டு ஸ்டெப் போயிரும் போது நம்மள பின்னால பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஆளு அதான் பௌரும் சொன்னாரு நீ தனியா இருக்காத சுத்துவ போன காலுக்கு ஒரு கட்டு வேணும் சொன்னாரல அவனவன் தன் தன் மனைவியும் புருஷனும் உடையவர்களா இருக்க கடவு ஏன் அப்ப அப்ப எங்க சும்மா அங்க போறீங்க நமக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம எல்லாரும் ஒரு பாலான உலகத்திலே ஜீவிக்கிறோம் நினைச்சா கூட சுத்தி இருக்கிறவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க நம்மள ஆசை கட்டுவாங்க நம்மளை இழுப்பாங்க இத வந்து நம்ம இல்ல அப்படி கிடையாது என்று சொல்லி நம்ம நிராகரிக்க முடியாது பிரதர் கூட ஒத்துக்குவாங்க நினைக்கிறேன் இல்லையா பிரதர் ஏரி ஒண்ணு பிராக்டிஸ் ஒண்ணு ரெண்டையும் எப்பவுமே நம்ம சேர்த்து பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சந்தேகங்கள் இருக்குதா தயக்கமா இருக்குமானால் நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு கூட போகலாம் போகும் பொழுது இல்லாவிட்டால் சகோதரி உங்களுக்கு பேப்பர் கொடுப்பார்கள் நீங்கள் எழுதி கொடுக்கலாம் கை தூக்கினாலும் கூட பரவாயில்லை நீங்கள் கேட்கிற நல்ல கேள்விகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் சிலருக்கு மட்டும் இல்ல நீங்க சந்தேகங்கள் கூட என்னுடைய துணைவரை நான் எப்படி பிரியப்படுத்துவது என்று சொல்லி கேட்டு எழுதி இருக்கிறாங்க இதனை வாசிக்கும் போது நான் சிரித்துக்கொண்டேன் இதை என்னை கேட்க வேண்டிய கேள்வி இல்லை உங்கள் துணைவரை கேட்க வேண்டிய கேள்வி என்று சொல்லி நிறைய பேருக்கு வந்து நான் ஹஸ்பண்டை என் மனைவியை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புகிறேன் ஆனால் எப்படின்னு தெரியலையே என்ன பண்ணாலும் கோச்சிக்கிறாளே என்ன பண்ணாலும் திட்டுறாரு இப்படியாக நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அவங்கள்கிட்ட கேளுங்க நான் என்ன சொன்ன செஞ்சா தான் அவங்களுக்கு இஷ்டம்னு சொல்லி கேளுங்க ஒரு ஒரு சகோதரி இப்படி கேட்டாங்க ஏன் ஹஸ்பண்ட் வந்து இங்கிலீஷில் பேசுனா திட்டினா திட்டுறாரு ஹிந்தியில் பேசுனா திட்டுறாரு ஏன்னா அவங்களுக்குள்ள மொழி பிரச்சனை அப்போ நான் கேட்டேன் உங்க ஹஸ்பண்ட் கிட்டே நீங்க கேளுங்க நான் இங்கிலீஷ்ல பேசுற உங்களுக்கு இஷ்டமா ஹிந்தில பேசுறது இஷ்டமான்னு கேளுங்க அப்படி என்ன சொல்றான்னு பாக்கலாம்னு சொன்னாங்க அப்புறமா வந்து சொன்னாங்க நீ இங்கிலீஷ்லேயே பேசுன்னு சொன்னாங்க இப்ப பிரச்சனை தீர்ந்துருச்சான்னு சொன்னேன் அவன் தீந்துருச்சுன்னு சிரிச்சாங்க பாங்க ரொம்ப சுலபமாக நான் சால்வ் பண்ணக்கூடிய காரியங்களை ரொம்ப நம்ம சிக்கலாக்குறோம் அப்படி சிக்கலாக்க ஆஃப்டர் ஆல் யூர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா ஒரு ஹஸ்பண்ட்டோ ஒரு மனைவி கிட்டே புருஷன்கிட்டயோ கேட்க வேண்டிய காரத்தையே நம்ம இன்னொரு தட்ட கேட்கணும் உட்கார்ந்து அவ்வளவு கூட விடுதலையோட கூட பேச முடியல உறவு என்ன நான் நடுவு நடுவுல என் கனவு கேட்பேன் உங்களுக்கு இஷ்டம் சொல்லுங்க நான் என்ன செய்யறது உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அப்புறம் நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் அதை கைப்பிடிக்கிறதுக்கு இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த நியூ நான் ஏதாவது செய்யணும் எப்பவும் தீர்மானம் எடுப்போம்ல அப்ப நான் நீங்க சொல்லுங்க நான் இந்த வருஷம் நான் எந்த இடத்துல மாறணும்னு என் ஹஸ்பண்ட் நீ மாறவே வேண்டாம் நீ இப்படியா இருக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது சொன்னாங்க சரி ரொம்ப சந்தோஷமா விட்டுட்டேன் நான் இதையா கேட்டுக்கிட்டு அவர வருஷம் கூட கஷ்டப்படுறதுக்கு அது நான் ரொம்ப நல்லதுன்னு விட்டுட்டேன் பாருங்க சில சமயத்துல ஹஸ்பண்டும் சொல்ல யோசிப்பாங்க எப்படி என் மனைவிட்ட சொல்ற சொன்னா கோச்சுக்கு வாரே ஒரு கணவன்த்த கேட்டான் ஏன் நீங்க வந்து ஒண்ணுமே சாப்பாட்ட பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க பேசாம சாப்பிடறீங்களே பிரதர் உங்க சமைச்சிருக்க சொல்ல கூட சொல்லாமலயே இப்படி இருக்குது போய் சொல்ல போய் அவங்க போய் ஆளுது கண்ணீர் விட்டு என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதுக்கு சும்மாவே இருந்துடுறேன் அப்படியும் நம்ம சென்சிட்டிவா இருக்க கூடாது கணவனோ மனைவியோ சொல்லும் போது என்ன உனக்கு பிடிக்குது என்ன உனக்கு பிடிக்கல அப்ப நம்ம மனசை தைரியப்படுத்தும் என்ன சொன்னாலும் என்ன என்ற சொல்லி சொல்ல கூடாது ஆமா என் கணவனுக்கு பிடிக்கலதான் இதை நான் எப்படியாவது மாத்தணும் அப்படியே நீங்க செய்யலாம் இன்னொரு காரியம் ஒரு வேளை நான் சொல்றேன் பொதுவா கணவன் மனைவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கணவனோ மனைவியோ சில காரியங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க அதை ஒரு காதலை வாங்கி அடுத்த காதலை விட்டுருவாங்க அவரப்பதும் சொல்லிட்டே இருப்பார் செவடங்க அதில் ஊதின சங்கு மாதிரி அவரு ஊதிட்டே இருக்க வேண்டியது சங்க இந்த அம்மா பாட்ட அவரு சொல்லிட்டே இருப்பார் ஆஹ் ஒரு நாள் ஒரு நம்ம ரொம்ப நெருங்குன்னு ஒருத்தங்க வீட்டுக்குதான் போயிருந்தோம் நான் அந்த சகோதரி பக்கத்துல பேசிட்டு இருக்கேன் அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அடுத்த அடுத்த ரூம்ல இவங்க சத்தமா ஹஸ்பண்டை பத்தி திட்டுறாங்க மெதுவா பேசுங்க சொல்றேன் அவரு கிடக்கிற அப்படி எனக்கு பயங்கர ஷாக்கு பாருங்க இப்படி வந்து நாம நடந்துகிட்டோம்னு சொன்ன வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்கவே கிடையாது நம்முடைய கணவன் அல்லது மனைவி இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க யாரு தான் உங்க மனைவி உங்களுக்கு மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் யாரும் மிஸ் யூனிவாசா இருக்கட்டும் ஆனா உங்களுக்கு மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் உங்க மனைவி உங்க ஹஸ்பண்ட் தான் ஆயிரம் பேர் பண்ணும் போது உலகத்துல பதினாயிரம் பேர் இருந்தாலும் எனக்கு நீங்கதான் இஷ்டம் ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா அந்த அளவு நம்ம பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன சிரிக்கிறீங்க என்ன பாரு கரெக்டா இந்த மாதிரி சொல்லிட்டா வரவாங்களா ஒருத்தர் ஒருத்தர் காம்பிளிமெண்ட் பண்ணணும் உலகத்துல நமக்கு வந்து மாமியாரோ மாமனாரோ அப்பாவோ அம்மாவோ கசன்சோ சித்தியோ அப்பாவோ தங்கச்சியோ எல்லாரும் முக்கியமான யாரு நம்ம வாழ்க்கை துணைதான் கொஞ்சம் அம்மாவுக்கு அப்புறம் தான் என்னதான் சொல்ல முடியுமா நினைப்பேன் எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி யாரும் வைக்க முடியாது அப்போ என மனசுல உடனே வரும் எங்க அப்பா வேட்டை அடிச்சு என்னெல்லாம் கொண்டாடுவாங்க தெரியுமா கௌதாரி உள்ளா கொக்கு தேன்குடு எனக்கு யார் இப்போ கொண்டாடுவா அப்படி நானும் சொல்லலாம்னு ஒரு வைராக்க வரும் ஆனா நானே என் அடக்கிக்குவேன் ஏன் ஏட்டிக்கு போட்டி போட போனேன்னா குடும்பம் உடஞ்சி போகும் அது மாதிரி மனைவியர் வந்து கணவனுக்கு முதல் இடம் கொடுங்க கணோன் வந்து மனைவிக்கு முதலிடம் கொடுங்க இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இதனால உங்க அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலை உங்க அம்மா ரொம்ப முக்கியம் நீங்க ஒரே மகனா இருக்கீங்க இல்ல அஞ்சல ஒருத்தரா இருக்கீங்க உங்க அம்மா கூட இருக்கிறவங்க இருக்கட்டும் அதை நான் வந்து கொஸ்டின் பண்றதுக்கு வரல ஆனா அப்படியே இருந்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்க ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும் செகண்ட் பிளேஸ் தான் உங்க மத அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இல்ல மனைவியை நேசிக்கிற ஒரு அன்பு வேற மாதிரி அன்பு தாய்க்குற அன்பு வேற மாதிரி அன்பு சிக்கல்கள் கவனிச்சு பாருங்க வீட்டுல போய் இனிமா பஸ்ட் அட்டம் கவனிச்சு பாருங்க என்ன என் ஹஸ்பண்ட் விரும்புதுன்னு சொல்றாங்க கவனிச்சு பாருங்க திடீர்னு சொல்லுவாங்க நீயும் அந்த மாதிரி சாரி கட்டக்கூடாது உடனே கோவம் வர அது எப்படி நீ என்னோட இன்னொருத்தரோட என்ன கம்பேர் பண்ணலான்னு கோவப்படுறதோட ஓ என் கணவர் இப்படி விரும்புறாரா அப்ப சரி பரவாயில்ல அப்படித்தான் நான் என்ன ட்ரெஸ் பண்ண என்ன அப்படி நினைக்கணும் அப்ப ஏன்னா அப்ப உங்க கணவன் வந்து தன்னுடைய விருப்பத்தை நேரடியா வந்து திணிக்க மாட்டாரு இன்டைரக்டா சொல்லுவாங்க எங்க ஹஸ்பண்டுக்கு என்னன்னா நான் எப்ப பார்த்தாலும் பொம்மை மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது பவுடர் போட்டு போனேன்னா சாயந்தரம் வந்து தான் பவுடர் போடுவேன் கல்யாணம் அப்புறம் பத்து நேரம் உள்ள போட்டு போட்டுவான் போட்டு கொடுவான் பயங்கரமா கோவம் வரும் எனக்கு ஆனா வர வர வர என் கணவன்டைய ஒரு மனப்பவங்க நான் புரிந்து கொண்டேன் ஏதாவது வந்தா நீ அந்த மாதிரி ஒரு சட்டம் தச்சுக்கோன்னு அது இவ்வளவு நீளம் கை வச்சு சாப்பிட்டேன் நான் தமிழ்நாட்டுல போட்டோம் எல்லாம் சிரிப்பாங்க தெரியும் எனக்கு ஆனா கூட தச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப பெருது எனக்கு என் கணவன் ரொம்ப முக்கியம் நான் அப்படி போடுறது என் கணவனுக்கு பிடிக்குதா யாராவது ஏதாவது சொல்லிட்டு போறாங்க நான் போட்டுக்கோங்க விருப்பத்தை திரும்ப திரும்ப கேக்க மாட்டேங்கிறீங்களே ஆமா நீதான் சொல்லிட்டே இருக்கிய இதை செஞ்சா இன்னொன்னு சொல்லுவா இதை செஞ்சா இன்னொன்னு சொல்லுவ அது முடிவே கிடையாது அப்படி ஒரே எல்லாத்தையும் முடிச்சு கட்டி தூரப்பட்டுறாதீங்க சரி எல்லாத்தையும் செய்ய முடியலன்னா கூட ஒரு காரியத்தை செய்மா அடுப்பு மடப்பா சரி இல்லையா சரி பண்ற கூட்டிட்டு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் அல்ல மனசு விட்டு சில காரியங்களை சொல்லுவாங்க அதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் ஒருவேளை அத கணவன் செய்யாருந்து டக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்காக நான் சொன்னேன் அப்படியாக நாம் சொல்ல வேண்டும் மனைவி தலைக்குறா நடப்பந்தோஷம் தாங்க முடியாது இப்படியாக சில காரியங்கள்ல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அவங்க நம்மளுடைய விருப்பத்தை திருப்தி செய்யும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் ஒரு பிரதிபலிக்க வேணும் நிறைய பேர் வந்து கணவனோ மனைவியோ அன்பு காட்டும் போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பண்ண மாட்டாங்க சில மனைவி வந்து அன்பா தோல்ல கைப்படுவாங்க ஹஸ்பண்ட் இப்படி தட்டி விடுவாங்க பாத்திருக்கீங்களா பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அதை இதை சொல்றது ஆப்போசிட் சொல்றது இன்னும் சூட்டபுளா இருக்கும் நினைக்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அன்பு காட்டுறதுக்காக மனைவி கிட்ட நெருங்கி வந்து கைப்படுவாங்க சீ என்னங்க பிள்ளைங்க எல்லாம் பாக்குதுங்க பிள்ளைங்க பார்த்தா என்ன நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் அன்பு வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படியாங்க அடுத்தவங்க காட்டுகிற ஒரு அன்பை ஒரு தள்ளி விட கூடாது எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும் ரொம்ப அன்பா செலவு கொடுத்து சாப்பிட்டு பாறேன்னுவாங்க நான் வந்து வேண்டாம் எனக்கு ஏன் தானே ரொம்ப வெயிட்டு போடும் எனக்கு எப்பவுமே நான் வெயிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பேன் ஐயோ உருளைக்கிழங்கு கட்டலட்டா எனக்கு வெயிட் போடும் வேண்டாம் ஆனா ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் அன்பா கொடுக்குறேன் வேண்டேன்னு சொல்றியே இப்ப இப்ப நான் கொஞ்சம் பழகிட்டேன் பாருங்க அப்புறமா அப்படியாக கொஞ்சம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறி கொள்ளும் போது அது ரொம்ப அடுத்தவங்களுக்கு பிரியமானவங்களாக நம்ம மாறிக்கொண்டே வருவோம் இன்னும் ஒரு காரியம் இது பாசிட்டிவா சொன்னேன் நெகட்டிவா பாக்க போனா அடுத்த விருல்ல விடுவதற்கு முன் வர வேண்டும் ஒரு சில வார்த்தையா இருக்கலாம் என்ன இந்த வார்த்தை ஒருவேளை உங்க வீட்டுல காமனா இருக்கலாம் ஆனா அவங்க மனைவிக்கு பிடிக்கல கணவன் பிடிக்கல அந்த வார்த்தையை நிறுத்துறதுல ஒரு முயற்சி எடுத்து அந்த காரியத்தை நீங்க நிறுத்துங்க இல்லனா ஒரு சென்டென்ஸா இருக்கலாம் ஒரு மனைவி இப்படி சொல்றாங்க உன் பிள்ளைய ஒன்ன மாதிரியே வளர்க்காத இப்படி சொல்றாங்க எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது உங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுங்க நல்ல மூட்ல இருக்கும்போது சொல்லுங்க சந்தோஷமா இருக்கும்போது இப்படி சொல்லாதீங்க தான் எனக்கு பிடிக்கல கஷ்டமா இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா அப்படியாமா சரி பாரு நான் இனிம சொல்லலன்னு சொல்லுவாரு இல்ல அவர் வந்து ஒன்ன மாதிரி உன் பிள்ளையை வளர்க்காதான்னு சொல்லும் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அப்படித்தான் சொல்லுவேன் என்ன நீ அப்படித்தான் வளர்த்துருக்க அப்படி சொல்லுவாரு அதனால எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு சாலம் சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி காலத்தை பார்த்து அது பிடிக்காத காரியங்களை நீங்க சொல்லணும் அடுத்தவங்க வந்து ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொன்னா அதுல பிடிவான நிக்காம அதை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி சில ஹேபிட்ஸ் நீங்க இந்த இந்த பிடிக்கலன்னு சொன்னா அது விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்துல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா நீங்க கேட்கலாம் இதுல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன் பொதுவாக நான் நினைக்கிற ஆண்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் குடும்பத்திலேயே வந்து கணவன் தலைவராயிருக்கிறார் ஆனா ஒரு மனைவி கணவனை காட்டிலும் சிறப்பாக எதையாவது செய்தால் கூட அதை அப்படி காட்டிக் கூடாது இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன தாங்கல்கள் அதிகமாக வரும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் இந்த மனைவி எத்தனையோ நேரம் சொல்லிட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் இப்படி சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்ஸ்ல நின்று விளையாடல அத ஞாபகம் வச்சுப்பாங்க டென்னிஸ் விளையாண்டா இங்க இருந்து இவங்க இவங்களை அடிப்பாங்க இங்க இருந்து இவங்க அடிப்பாங்க கணவன் மனைவி அப்படிதான் நம்ம விளையாடுறோம் அது ரொம்ப தப்பு அப்படி கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருந்து விளையாடும் அப்ப கணவன் நல்லா அடிச்சா நம்ம வேற கொடுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதில் கவனமா இருக்கணும் நல்லா அடிப்பேன்னு சொல்லும் போது நம்ம டீம் தோத்து போயிடும் அப்ப நம்மளை வந்து ஒரு டீமா நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனைவி வந்து தன்னை எப்பவுமே அதிகமாக உயர்த்தி கூடாது அதே வந்து கொஞ்சம் புரிந்து கொள்வது நல்லது ஒருவேளை உங்க மனைவி சில காரியங்கள்ல உங்களை காட்டுல இருப்பாங்கன்னா அது ரொம்ப நீங்க பெருசா அவங்கள போட்டு அடிக்கிறதும் மட்டம் தட்டுறதும் ரொம்ப கஷ்டம் நாங்க ஆரம்பத்துல ரொம்ப இடிச்சோம் ஆனா இப்ப இப்ப என் ஹஸ்பண்டா அப்ப இப்ப வெரி குட் நீ சொன்னது சரியா வந்துருச்சு நான் சொன்னவா செஞ்சிருந்தா கரெக்டா வந்திருக்காது அப்படின்னு தைரியமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நானும் கூட எங்க ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்னு நல்லது செஞ்சுட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்னு சொல்லி கொடுத்தா கூட கிளாஸ் பிள்ளைங்க சொல்லி சொல்லி அப்படியே சொல்லுவார் ஆனா இப்ப இப்ப ஏதாவது சொல்லி கொடுத்தாருன்னா நானும் நல்ல அப்படியா ஓ இப்படியா எனக்கு தெரியாது அப்படி பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது பாருங்க இதை செய்யறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு சீக்கிரட்டா நான் சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்லும் போது அடுத்தவங்க ஓ அப்படியா சொன்னி குளிச்சுட்டி காட்டிக்காத நீதான் அம்பையும் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா நானும் தான் படிச்சிருக்கேன் இப்படி மாதிரி பண்ண நம்ம பண்ணும்போது அடுத்தவங்க தலையில நம்ம குட்டி குட்டி குடுத்தி அவங்களையும் ஒன்னும் இல்லாம பண்ணிருவோம் நம்மளும் படிக்கிற சில காரியங்களை இழந்து போயிரும் ஆகையினால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காரியத்துல விட்டு கொடுத்து வர வேண்டும் செய்ய வேண்டாம் ஆனா ஒரு மனைவி நடத்திலேயோ கணவன் இடத்துலயோ நல்ல காரியங்கள் ஒன்றுமே இல்லன்னு சொல்ல முடியாது சில நல்லதை பார்த்தனால அவளை திருமணம் பண்ணீங்க அந்த நல்ல காரியம் இன்னும் அப்படியே தானே இருக்குது அந்த குவாலிட்டி அப்ரிசியேட் பண்ணலாம் ஒருவேளை சமையல் செஞ்சா குழம்பு நல்லா இருக்காது கூட்டு நல்லா இருக்கும் இந்த கூட்டு பிரமாதம் அப்படி சொல்ல எல்லாமே நல்லா இல்லன்னா எப்பா எவ்ளோ நேரமா எனக்காக ரெண்டு மூணு நேரம் சமைச்சிருக்க வெரி குட் தேங்க்யூ ஏன் சொல்றேன்னு சொன்னா நான் ஒரு மோசமான புக்கு எதுவுமே நல்லா சமைக்க மாட்டேன் ஒண்ணுமே டேஸ்டியா வரா புக்கு செய்வேன் ரொம்ப பாடுபட்டு வேர்த்து செய்வேன் ஒண்ணுமே நல்லா வராது அப்போ எங்க ஹஸ்பண்டா சொல்லுவேன் என்னங்க ஒன்னும் இல்ல நல்லா இல்லனாலும் இருக்க வேண்டாம் ஆனா உண்மையோடு கூட எந்த காரியத்தை அப்ரிசியேட் பண்ணலாமா அதை அப்ரிசியேட் உங்க துணியை துவைச்சு வச்சிருக்காங்களா அதை அப்ரிசியேட் பண்ணுங்க ஒன்னும் தேங்க்யூ வெரி மச் அதுவே போதுமா இருக்கும் வேற எதாவது உண்டா அடுத்தபடியாக பால் உறவு காரியத்திற்கு நான் வருவோம் இது ரொம்ப ஒரு டெலிகெட் சப்ஜெக்ட் ஆகினாலே நானே என்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் நான் சில காரியங்களை நான் பேச வேண்டி இருக்கிற தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசுறதற்காக நீங்கள் தவறாக நீங்கள் நினைத்து நினைத்துக் கொள்ள வேண்டாம் முதலாவது மனைவியரை குறித்து நான் சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக பாத்தீங்கன்னா மனைவியருக்கு வந்து இந்த பால் உறவு என்று சொல்வது ரொம்ப பிடிக்காத ஒரு காரியமா இருக்குது அது வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி கடமை மாதிரி இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் பாத்திரம் வளர்க்கணும் எல்லாம் வைக்கணும் துணி தோழிக்கணும் கடைசியில இதையும் செய்யணும் எல்லாத்தோட ஏன்னா அது ஒண்ணு அவ்வளவுதான் இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல போனா சொல்ல இது ஒரு ஏழவா அப்படி கூட சொல்லுவாங்க இதுல அவுட்லுக் ஆஃப் MEN AND விமன் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசம் இது நாம் புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது ஏன் என்று சொன்னால் கணவனுக்கு வந்து பால் உறவு என்று சொல்லுகிறது வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஒரு மனைவி வந்து இன்றைக்கு என்று சொல்லும்போது மனைவி என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரு மனைவிக்கு தெரியும் என்ன சொல்றாருன்னு புரியும் ஆனாலும் வேணும்னு சொல்லி சாடுவாங்க என்ன வேற வேலை இல்லை இருக்கு அப்படி செய்யக்கூடாது இதனால மனைவி இன்ட்ரெஸ்ட் இருக்குறதே கிடையாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதான் முடிவு அப்படி முடிவு கட்டாதீங்க ஆண்டு வந்து பைபிள் அப்படி வைக்கல மனைவிக்கும் இன்பம் உண்டு என்று வேதம் சொல்லுதே ஒழிய மனைவி வந்து கட்டாயமா கணவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லல சாரால் எனக்கு சொன்னா எனக்கெல்லாம் நின்னு போயிருச்சு மனப்பாச ஆயிருச்சு இன்பம் அனுபவித்தோஷம் இல்ல என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் அது மட்டுமல்ல ஏதோ சில சமய உணர்வுகள் சில ஆசைகள் பால் ஆசைகள் வருமானா கச்சிச்சி அதெல்லாம் எதுக்கு சொல்லி பெண்கள் உடனே அத தூக்கி எறிஞ்சிட கூடாது அதுல உங்கள் கவனத்தை செலுத்துங்க இது நல்லது இது வேதத்திற்கு அடுத்தது இது தவறான காரியம் இல்ல என் கணவனுக்கு இது ரொம்ப தேவையான காரியம் ஆகையினால எனக்கும் ஆசையா இருக்கும்போது என் கணவன் எடுத்து சொல்றதுல ஒரு தப்பு இல்ல உங்களை தைரியப்படுத்துக்கோங்க ஒரு நாள் வச்சுங்க அத்தா இன்னைக்கு என்று சொல்லு உங்க சொல்லுங்களேன் எத்தனை ஹஸ்பண்ட் செலுத்திருக்காங்க தெரியுமா என் மனைவி இதுவரைக்கும் ஒரு நாள் என்ன பாலுறவுக்கு அழைத்தது கிடையாது இது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அது வாசிக்கும் போது நான் நினைச்சேன் ஏன் கொஞ்சம் ஒத்து போக கூடாதா அப்படி என்ன பெரிய வெக்கம் இருக்குது கடைசியில மனைவியும் யார்ட்டுமே கணவன் எடுத்துல தானே போய் சொல்லணும் அப்ப கணவன் போய் ஒரு நாள் நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது கணவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எத்தனை கணவன் எழுதி இருக்காங்க என் மனைவி ஒரு நாள் ஆசையா எனக்கு முத்தம் கொடுத்தது கிடையாது புய்செல்லான்னு அப்போ தமிழ் கல்ச்சர்ல அது இருக்குதுன்னு சொல்லிதான் அர்த்தம் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்ல உங்க கணவன் உங்களுக்கு விருப்பத்தை தெரிவிக்கும் போது நீங்க விடுதலையோடு கூட அந்த காரியத்துல ஈடுபட துவங்க அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நாளைக்கு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு டிசிப்ளின் வரணும் இப்படி நீங்க பழக ஆரம்பிக்கும் பொழுது அது கணவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்ல நான் அடையவில்லை உங்களுடைய சந்தோஷம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதுல கூடிக்கொண்டே வரும் பொதுவாக ஏன் பெண்களுக்கு இதுல சந்தோஷம் வராம போதுன்னா ஒரு காரியம் ஓவர் ஒர்க் ரொம்ப வேலை செஞ்சு படுக்கல பயங்கர களைப்பு கிறிஸ்துமஸ் சொன்னா இதை செய்யணும் அதை செய்யணும் பாத்திரம் வளர்க்கணும் தொடைக்கணும் அப்பா எல்லாம் முடிச்சிட்டு அப்பான் இருப்பாங்க அப்பதான் ஹஸ்பண்ட் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இல்லன்னு சொல்றாங்க ஐயோ இன்னைக்கு ஒரு நல்ல நாளும் அதுவுமான்னு இவங்க சொல்லுவாங்க அப்ப பாருங்க ரெண்டு பேருடைய அவுட்லுக்ல எவ்வளவு வித்தியாசம் இப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க ரொம்ப வேலை எழுத்து போடக்கூடாது இல்லைன்னு சொன்னா மத்தியானம் கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கணும் இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்துக்கு வாங்க அங்கே ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனா அதுல இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்கள் நீதிமொழிகள் ஏழாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அப்பொழுது இதோ வேடையம் தரித்தம் உள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பார் திருமணமான ஒரு பெண் போயிருக்கிறான் அவள் வேசியினுடைய ஆடை ஆபரணம் தரித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதுல ஒரு கவனம் என்ன எதுல நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு ஆண்கள் பார்க்கிற காரியங்களினாலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆனால் பெண்கள் பார்க்கிறதுனாலே அவர்களுக்கு ஒரு உணர்ச்சி வசம் வரவே வராது ஒருவேளை ஒரு சினிமா போஸ்டர் கண்ணப்பட்டு இருக்கலாம் இல்ல ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்கலாம் டிவியில ஏதாவது உடனே ஆண்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடும் உடனே அவர்கள் பாலுற வேண்டும் என்ற எண்ணலாம் ஆனா அதெல்லாம் பார்த்தா உங்க வயதுக்கு வந்து ஒரு பீலிங்கே வராது அதுல ரொம்ப வித்தியாசம் இருக்குது அத மனைவி நீங்க எதிர்பார்க்க கூடாது ஆனா மனைவியர் இதை புரிந்து வேண்டும் ஆண்களுடைய அமைப்பு அப்படித்தான் கடவுளா உண்டாக்கி இருக்கிறதால உடைகளை விருப்பமா இது வாங்கிக்கோன்னு சொன்ன சீச்சி அதிகமா இருக்க வேண்டாம் பெட்ரூம்ல போட்டுக்கோங்க அப்ப பாருங்க மனைவியில் காணாத ஒரு சுகத்தை அந்த பெண்ணுடைய ஆடையின் மேலேயே உங்க கணவன் செலுத்த வேண்டும் அடுத்தபடியாக பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க அவள் அவனை பிடித்து கரெக்டு தான் போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்து அதை இதையும் போட்டு உட்கார்ந்துட்டே இருந்து அழகாக ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க கணவனோடு ஒரு அரை மணி நேரம் பெட்ல இருக்க மாட்டாங்க மனைவி எதுக்கு அலங்காரம் எல்லாம் எதுக்கு கணவனுக்கா இதுல உலகம் பாக்குறதுக்கா யாரும் அல்ல நீங்க இதையும் வாசிக்கணும் நீங்க இது உன்னத பாட்டு எடுத்து வாசிங்க என் வாயின் முத்தங்களால் என்னை முத்து விடுவாராக அப்ப மனைவியை குறித்து அவன் அவள் தன்னை திருப்தி செய்யறா அவள் சொல்லுகிறா ஒரு புருஷன் மனைவிக்காக எழுத்தப்பட்ட ஒரு புத்தகம் அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறாள் பதினைந்தாவது வசனம் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை அவளோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்த சொல்ல முடியுமா உங்க முகத்தை நான் அவளோடு தேடினே சொல்ல முடியுமா அப்படியாக மனைவி அவள் என்ன சொல்லுகிறாள் அவளுடைய பல இன்பமான வசனங்களின் அவனை இணங்க பண்ணினாலாம் மதுரம் என்னமா மதுரமான வார்த்தைகள் மனைவி அவ்வளவு இன்பமாக சந்தோஷமாக கணவன் இடத்துல பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பதினாறாவது வசனத்தை பாருங்க நான் ாலும்சித்திராலும்டுக்காலும்ட்டின பெ அழுக்கு போடுற இடம் இல்ல யாரா கெஸ்ட் வந்தா எல்லாத்தையும் சுருட்டி பெட்ரூம்ல போடுறது பெட்ரூம் பெட்டு கடியில தான் கொசு நிறைய ஏன்னா அங்கதான் மூட்டை ட்ரங்க் அழுக்கு ஆறு மாசத்துக்கு ஒருக்காக பெட்டு கடியில கூட்டுறது என்னல்லாம் அங்க கொடியில தங்குமா கொடியில பெட்ல தூங்கினா கூட மூஞ்சல துணி ஆள் கொடியில போடும் பெட்ரூம் ஒரு அழகான இடமாக வைக்கணும் ஒரு ப்ளூ லைட் போடணும் ஒரு கிரீன் லைட் போடணும் ஒரு பூதிபத்தி வைக்கலாம் ஒரு பெட்ஷீட் அழகா விரிக்கலாம் ஒரு அழகான ஒரு படத்தை மாட்டலாம் ஒருவேளை வெக்கமா இருந்தா அப்புறமா எடுத்து உள்ள வச்சிடலாம் இப்படியா பெட்ரூம் ஒரு நல்ல ஒரு இடம் சொல்லி பைபிள் சொல்லுது இந்த சா சாலவன்ஸ்ல கூட படுத்தீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய படுக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில வீடுகளில் கணவனும் மனைவியும் வெவ்வேறு ரூம்ல தூங்குறாங்க வெவ்வேறு கட்டுல படுக்கிறாங்க பைபிள் அப்படி சொல்லல நம்முடைய மஞ்சம் திருமண மஞ்சங்கள் என்று சொல்லல திருமண மஞ்சள் கனவுனும் மனைவியும் ஒன்னா தான் தூங்கணும் அது பிள்ளைங்களுக்கு தெரியணும் பிள்ளைங்க வேற ரூம்ல தூங்கட்டும் ஆனா மம்மி பாப்பாக்கு ஒரே பெட்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படியான ஒரு பழக்கத்துக்குள்ள வாருங்க அந்த இடத்த அழகா வைங்க சுத்தமா வைங்க பதினெட்டாவது வசனத்துல பாருங்க வா விடிய காலம் வரைக்கும் சம்பவமா இருப்போம் இன்பங்களினால் பூரிப்போம் மனைவி என்ன சொல்றாங்க நேரம் ஆயிடுச்சு தூக்கம் வருது தலைவலிக்கு மனைவிக்கு இல்லாத பொல்லாத சாக்கு போக்கு கிடையாது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கழிச்சு கட்டிடுறா இப்படியாக கணவர் வந்து திருப்தி அடையாமல் அது நல்லது கிடையாது குடும்ப வாழ்க்கைக்கு து ஒரு டி போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படியா குடும்ப வாழ்க்கையில கடவுளே வைத்திருக்கிற சந்தோஷத்தை கூட நாம் இழந்து போக கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதான் கடவுளே நமக்கு கொடுத்திருக்கிற சில காரியங்களும் ஏன் என்று சொன்னால் ஒரு கணவன் பாலுறவு வாழ்க்கையில திருப்தி அடைவானால் அவன் உங்களுடைய பல மற்ற பல குற்றங்களை அவர் ஒதுக்கி தள்ளக்கூடும் சரி பரவாயில்ல என்று சொல்லி அவர் விட்டு கொடுக்க ஒரு கணவன் பாலுறவே இல்லாமல் வாழும்போது அவர் தவறான வாழ்க்கை போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது மன கஷ்டங்களுக்குள்ளே வருவதற்கு பல வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்குள்ளே பல விதத்தில் வரும் அடிப்படை படுக்கையிலே திருப்தி அடையாதவராக இருக்கலாம் ஆகினாலே மனைவியர் ஞானமாக இந்த காரியங்களிலே நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியா பால் உறவை குறித்து பேசப்படுகிற காரியங்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு டேபு கிடையாது இதை குறித்து நான் பேசக்கூடாது என்று சொல்லி கணவன் மனைவி கிடையாது நடுவில் ஒன்றுமே கிடையாது ஃப்ரீயாக நீங்கள் பேச வேண்டும் மனைவி கேட்கணும் ஏ எனக்கு நீங்கள் எப்படி செய்யறது பிடிக்கல நீங்கள் திடீர்னு எப்போ சொன்னான் எப்படி காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பேனே அப்படி சில ஒரு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்ன நீங்கள் சில காரியங்களை வெளிப்படையாக சொல்லலாம் அப்போ கா கணவன் கொள்ளணும் ஓஹோ கணவன் இப்போ மனைவிக்கு காலையிலே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னு சொன்னா இதுல இன்னொரு வித்தியாசம் பாருங்க கணவன் வந்து மனைவி வந்து விறகடுப்பு மாதிரி கணவன் வந்து டக்குன்னு எந்த உணர்வுகள் வரும் அதே மாதிரி டக்குன்னு அணைஞ்சிரும் மனைவி வந்து என்னங்க அதுக்குள்ள தூங்குறீங்க இன்னும் நம்ம ஜோம் கூட பண்ணலன்னு வாங்க கணவன் சார் நீ ஜோம் நிற்கும் தூங்கிருவாரு அப்ப பாருங்க டக்குன்னு ஆணாயி டக்குன்னு அணைஞ்சிடுவாங்க மனைவி வந்து விறகடுப்பு மாதிரி மன்னனை ஊத்தணும் போடணும் ஊதனும் கொளுத்தனும் நேரம் ஆகும் அவங்களுக்கு ஹீட் ஆகுறதுக்கு அப்பா அப்பா ஊதி ஊதி ஊதி அப்பா இப்பதான் நல்லா கொழந்து விட்டு எரியுது அதுக்குள்ள கணவன் அணைஞ்சிருவாரா இவங்களுக்கு அணைகிறது கொஞ்சம் டைம் ஆகும் தாங்கலாம் அணுஞ்சி இதெல்லாம் போய் காலையிலதான் அவங்களுக்கு விஷ்ணு ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இதை கணவன்மாரும் புரிந்து கொள்ளணும் மனைவியரும் புரிந்து கொள்ளணும் மனைவி திட்டக்கூடாது என்னங்க அதுக்குள்ள கொரட்ட விட்டு தூங்குறீங்க ஜோம் பண்ணலாம் இன்பதான் அவ ஜோம் முடியாது கணவனுக்கு தூங்கிடுவாரு அதே போல கணவன் வந்து திடீர்ந்து எதிர்பார்க்க கூடாது காலையில ரொம்ப அன்பா பேசணும் ரெண்டு பேரும் ஒருத்தருடைய ஒருத்தருடைய பாலுற தேவைகளுக்கு சென்சிட்டிவா இருக்கணும் அதாவது உணர்வுள்ளவங்களா ஓஹோ அவங்க மனசுல இது இருக்குது என்கிறத நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அப்ப கணவனோ மனைவியோ தொடுகிறது சில வார்த்தைகள் இதை நீங்க சுலபமாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதே போல ஒருவேளை சில காரியம் நீங்க மன கேட்கலாம் என்ன உங்களுக்கு பிடிக்கும் நீங்க சொல்லுங்க அதே போல கணவன் கேட்கலாம் என்னமா ஏ உனக்கு இஷ்டம் இல்லை சொல்லு அப்படியாக நீங்க மனத்தை விட்டு திறந்து பேசும் பொழுது மனைவி சில காரியங்கள் சொல்லுவாங்க அப்ப அதனால நீங்க வந்து கோபப்படக்கூடாது மனைவி ஒரு சொல்லலாம் என்னங்க காலையிலந்து எரிச்சல் எரிச்சலா திட்டிகிட்டே இருக்கிறீங்க பத்து மணிக்கு திடீர்னு கோவப்படக்கூட ஓஹோ ஆமா எப்படி ரொம்ப உண்மையான பிரச்சனை பாருங்க காலையில இருந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க எரிச்சலாயிட்டே இருப்பாங்க திடீர்னு மனைவிக்கு அண்ணா கணவன் மேல அன்பு வராது இல்லையா அப்ப காலையிலே நீங்க மனைவிட்ட எப்பவுமே சுமுகமாக நடந்து கொள்ளுகிற ஒரு பழக்கத்திலே நீங்க வரும்போது மனைவிக்கே அது ஒரு சுலபமான ஒரு சந்தோஷமான காரியமா இருக்கும் இல்லைன்னா திட்டிகிட்டே இருப்பாங்க மனசுலயா திட்டுவாங்க ஆமா இதுக்குதான் இவர் அன்பு காட்டணும் இதுக்குதான் இவர் பூ வாங்கிட்டு வருவார் இப்படி இது இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நீங்க இடம் வைத்துக் கொள்ள கூடாது இன்னும் சில காரணம் சொல்றது என்னன்னா என் மனைவி என்னை அன்பா பார்த்து சிரிக்கிறது கூட இல்லை அப்படி சொல்றாங்க உண்மை தானாமா நான் நினைக்கிறேன் அது உண்மைன்னு சொல்லி நினைங்க நிறைய வீட்டில் பார்த்தா மனைவி எல்லாம் சிரிக்கவே மாட்டேங்கிற ஹஸ்பண்டை பார்த்து ஒரு சந்தோஷமா சிரிக்க மாட்டாங்க நான் கூட சில வருஷம் அப்படிதான் ரொம்ப சீரியஸா இருப்பேன் எங்க ஹஸ்பண்ட் திட்டுவாங்க என்ன நீ சிரிக்கவே மாட்டேங்கிற ஆனா இப்போ நான் முயற்சி எடுத்து சிரிக்க ஆரம்பிச்ச இப்போ நேச்சுரல் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணேன் காலையில் டேபிள் எழுதி வச்சிருவேன் ஹஸ்பண்டை பார்த்து சிரிக்கணும்னு பார்த்தோன்னே ஞாபகம் வரும் அப்புறமா முடிப்பா உடனே சிரிப்பேன் போயிட்டு ஹாஃபிலாம் கொஞ்சம் இன்னடா அது அந்நேச்சுரலா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இப்ப ரொம்ப அது நேச்சுரல் ஆயிடுச்சு ரொம்ப பழக்கம் ஒரு பழக்கத்துக்குள்ளதாங்க கணவன் சந்தோஷமா ஒரு புன்னகை பூக்கணும் ஒரு மகிழ்ச்சியா சிரிக்கணும் ஒரு ஒரு பிரெண்ட் மாதிரி விளையாடணும் கீச்சம் காட்டணும் கிச்சி கிச்சி கின்னணும் ஜோக் பண்ணணும் இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்க்கும் போதே ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ பாக்குற மாதிரி இருந்தா எப்படி உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கும் என்னங்க இது எங்க வாங்கிட்டு வரல அது எங்க அப்படி பார நீங்க பாக்கும் அப்படி இப்படின்னா ஒரு ஹெட் மாதிரி ஆயிருந்தீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஹெட்மாஸ்டர் படுக்கல இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நடந்து கொள்றதே இல்லை நல்லா ஃப்ரெண்ட்லியா கணவன் கிட்ட விளையாட்டு காட்டுறதும் சிரிக்கிறதும் விளையாடுறதும் இப்படியாக இருக்கும் போதுதான் ஒரு மனைவி மேல ஒரு விருப்பம் ஒரு பாசம் ஒரு ஆசை வருது ஒரு மனைவி சொல்றாங்க ஏங்க என்ன தனம் தொந்தர பண்றேன் பண்றீங்கன்னு கேட்டா உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அதனாலதான் சொல்றாங்க என்ன ரொம்ப நேசிச்சா என்ன தொந்தர பண்ணுமா தனம் ஆமா ஆமா இது வந்து கணவனுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் கணவன் வந்து அன்பை வெளிப்படுத்துருவது பாலுறவு மூலமாக ஆனா மனைவி அதை நினைக்கிறது கிடையாது மனைவியர் இதை நீங்க புரிந்து வேண்டும் நீங்க ஒவ்வொரு நேரம் கணவனுக்கு வேண்டாம் சொல்லும் போதும் உங்க கணவனுக்கு அது ஏறத்தாழ மூஞ்சில அடிக்கிற மாதிரி வேணாம்னு சொல்லா என்ன அர்த்தம் என் மனைவி என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவங்களுக்கு கணவன் அதை மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா என் ஹஸ்பண்டை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் இது மாத்திரம் வேண்டாம் அப்படி நீங்கள் நேசிக்க நினைக்கலாம் ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் அப்படினு நினைக்கிறதில்லை பாருங்கள் ஒருவேளை சில நாட்கள் உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் கூட நீங்கள் அன்பா சொல்ல இல்லைங்க நான் உங்களை நேசிக்கலன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது தயவுசெய்து நாளைக்கு என்று சொல்லி அப்படி அதை ஒரு பணிவோடும் ஒரு அன்போடும் கூட சொல்லி சொல்லுவீங்கன்னா இதுல நீங்க நல்லா கட்டி எழுப்ப ஏன் இந்த காரியத்தை நான் அழித்து சொல்றேன்னு சொன்னா அநேக தம்பதியர் வந்து இதை நம்மளால முடியாது இதுல ரொம்ப பிரச்சனை வருதுன்னு விட்டுட்டனால இதுல முன்னேறவே இல்லை இந்த பகுதியில ஆனா பிரச்சனைகளோடு கூட அந்த பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து தீர்த்து நீங்க பாலுற வாழ்க்கையில வருவீங்கன்னு சொன்னா நீங்க வயசாக வயசாக வயசாத அநேக புதிய காரியங்களை நீங்க கட்டுப்படுவீங்க இது ஒரு போர் நினைக்கிறதுக்கு இடம் இருக்காது அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஒரு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் இன்னும் இன்னும் சந்தோஷமான ஒரு பாலுற வாழ்க்கைக்குள்ள வருவீங்க எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இனிமே என்ன அப்படி யாரும் நினைக்க கூடாது ஐம்பது வயசுல அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது சொல்ல வயசாக வயசாக ரொம்ப சந்தோஷம் ஏன்னு சொன்னா சில சண்டைகள் எல்லாம் அந்த வயசுல தீர்ந்துரும் பிள்ளைங்க கல்யாணம் ஆகி என்ன வேற வேலை இல்ல ஆஹ் ரிட்டையர் ஆயிட்டு வேற என்ன வேலை அப்படி நீங்க கேட்டுக்கணும் அதனால கணவர் என்ன நினைக்கிறாங்க ஒரு குற்ற உணர்வுக்குள்ள வர்றாங்க ஐயோ நான் தான் ரொம்ப இச்சையோட இருக்கிறேனும் அப்படி இச்சேன்னு சொல்றது கணவன் மனைவிக்கு நடுவுல இச்சைன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது ஆக என்னால இந்த வார்த்தைய சொல்லலாமா நான் இப்படி பேசலாமா இப்படி செய்யலாமா இப்படி எல்லாம் ஒரு தேவையில்லாத பல சந்தேகங்களையும் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வராதிங்க நிறைய பேரு சந்தேகம் நான் ஒரு விஷயம் விசுவாசியா இருக்கனே அப்படியானால் பாலுறவு வாழ்க்கையில எனக்கு என்ன கட்டுப்பாடு நான் எப்படி நடந்து கொள்ள வேணாம் கட்டுப்பாடு வேண்டான்றதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திருமணம் கொடுத்துருக்காரு அப்புறம் அதுல போய் என்ன கட்டுப்பாடு கயிரும்ல ஒண்ணும்டுதலையோடு பாலோர வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் ஒரு நியமனத்துக்குள்ள வைத்திருக்கீங்களோ திருமண வரம்புக்குள்ளாக கணவனும் மனைவியும் ஒத்துக்கொள்ள கூடுமானால் எதுவுமே பாவம் இல்லை ஆனால் சில பாவமான காரியங்கள் எக்ஸாம்பிள் ப்ளூ பிலிம்ஸ் நிறைய இருக்கு சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைக்கிறாங்க நம்ம கூட ப்ளூ பிலிம் போட்டு பாக்கலாமா வேண்டும் ஏன்றி சொன்னால் அதுல நான் பார்க்கலன்னா கூட கேள்விப்பட்டிருக்கேன் பல அருவான இயற்கைக்கு மாறான காரியங்கள் எல்லாம் காமிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதுக்கு நமக்கு தேவை சாராளும் ஆபரகாமும் தொண்ணூறு வயசுல இன்பம் அனுபவிச்சிருப்பாங்கன்னா நமக்கு அது போதாதா தொண்ணூறு வயசு வரைக்குமா நம்ம இருக்க போறோம் ஆக என்னால நம்ம இப்படிப்பட்ட தவறுக்கு போகாம நமக்கு நம்ம நமக்குள்ளா காத்துக்கொள்வோமானால் எதுவுமே தவறு கிடையாது இரண்டாவதாக கணவன்மாருக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை கணவனுக்குதான் பாலுறவு தேவையா மனைவிகளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதா என்று சொன்னா அப்படி கிடையாது சிலர் ஒரு ஃபியூன் கூட சொல்ல முடியாது எழுதி இருக்கிறாங்க என் கணவனுக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லையே நான் என்ன செய்யறது அப்ப பாருங்க எவ்வளவு கணவனுக்கு பாலோற வாழ்க்கை தேவையும் அவ்வளவு ஒரு மனைவிக்கும் ஒண்ணு பொ ஏழாவது அத்தியாசிக்குவாங்க அதுல சில காரியங்களை நீங்க வாசிக்கும் பொழுது பவுல் உடைய நாட்களிலே கூட இந்த சிக்கல்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கூடும் பவுல் எழுதி கொண்டே வரும்பொழுது முதலாவது கணவனுக்கு தான் சொல்லுகிறார் மனைவி கல்ல மூணாவது வசனத்திலே புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் ஏனென்றால் அவர் அடுத்த வசனத்துல சொல்லுகிறார் அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி ஒரு சகோதரி ரொம்ப துக்கப்பட்டாங்க தட்டி விடுறாரு அப்கோர்ஸ் இந்த தேசத்துல இல்ல வேறு ஒரு தேசத்துல அப்ப நான் நினைக்கும் போது அப்படி கூட சில ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படி நீங்க இருக்க கூடாது மனைவியரும் கூட ஹியூமன் பீயிங் தான் மனிதர் தான் அவங்களுக்கும் கூட உணர்வுகள் உண்டு என்பதை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட விருப்பத்தை இது வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல அடிப்படையா இருக்கும் ரெண்டு பேரை இணைக்கிற ஒரு உறுதியான ஒரு அஸ்திபரமாக இருக்கும் பாலுறவு ஒரு வாழ்க்கை ஒரு ஷேகி பவுண்டேஷன் சீக்கிரமாக அந்த குடும்பம் உடைந்து விழக்கூடிய நிலைமையில இருக்கு என்று சொல்லி சொல்லலாம் அவையினாலும் யாராவது நாங்க பால் உரவே இல்ல சந்தோஷமா இருக்கிறோம் அந்த ஒரு அடிப்படை இல்லாத கட்டடத்தை வைக்காதீங்க அடிப்படையை நீங்க போடுவதற்கு துவங்க வேண்டும் மனைவி இப்படி சில காரியங்களை உங்கள மனசு திறந்து சொல்லும் பொழுது நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் என்று மனைவிடைய தேவையினால் பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த காலத்திலேயே அந்த பிரச்சனை இருந்தனாலதான் பவுலும் கூட அந்த காரியத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் இந்த காரியம் சுதாரித்து கணவனும் நடந்து கொள்ள வேண்டும் ஞானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உலகத்தில இருக்கிற பாவங்களுக்கு நீங்கள் இரண்டு பேரும் அடிமையாகி விட பிசாசுக்கு அடிமையாகி விடாத நீங்கள் இதை கவனித்து நடந்து கொள்ளுங்கள் அதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒன்னு குறைந்த ஐந்துல நமக்கு தெரிந்த வசனம் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிடாத பிடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது இதனாலதான் நான் சொல்றேன் தயவுசெஞ்சு ரெண்டு இடத்துல வேலை செய்யாதீங்க தயவுசெஞ்சு அம்மா வீட்டுக்கு போறேன்னு போய் ஒரு மாசம் தென்ட் அடிக்காதீங்க ரெண்டு நாள் போனீங்கன்னா உடனே திரும்ப வாங்க ஏன் அப்படி சொல்லுகிறார் சாத்தான் ஒருவரை பிரியாது உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் குடி வாழுங்க உபவாசத்தை முடிச்சிட்டு அப்ப பாருங்க பவுல் என்ன சொல்றாரு நீ உபவாசம் முடிச்சுட்டா கூட அதுக்கு மேல நீங்க பால உறம் இருக்கூடாது உபாசம் முடிச்சதும் கூடி வாழுங்கள் ஏன் உங்களுக்கு விரதத்துவம் கிடையாது விசாசு உங்களை தூண்டி விட வாய்ப்பு இருக்கு நீங்க கடவுள் கொடுத்த லீகலா அதை கொடுத்த காரியத்தை அனுபவிக்கலன்னு சொன்னா இல்லீகலா சில காரியங்களை நீங்க செய்ய வாய்ப்பு இருக்கு ஆகையினாலே கூடி வாழுங்கள் ஆகையினாலே கணவரும் கூட மனைவியும் தவறி போக வாய்ப்பு இருக்கே என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தை நீங்க மறந்துடக்கூடாது தவறி போகலாம் ஏறக்கூடாது ஒரு கணவன் அந்த கடமையை செய்யலன்னா ஒரு மனைவி எவ்வளோ நாள் நான் பவம் செய்யக்கூடாது பவம் செய்யக்கூடாது தனக்கு மிஞ்சி எப்படி அவ இருக்க முடியும் ஆகையினாலே ஞானமாக நடந்து கொள்ளுங்கள் ஏதாவது கேள்விகள் உண்டா சொல்லுங்க பரவாயில்ல அதனால யாரு நம்ம எல்லாரும் திருமணமானவங்க தயசெய்து நான் யாரும் கேள்வி கேட்கும் போதும் அதை நீங்க ஒரு காரியமா நினைக்க கூடாது ஏன்னு சொன்னா ஒருத்தருடைய பிரச்சனை அநேகருக்கு இருக்கும் அவங்க தைரியமா வெளியே சொல்லாம இருப்பாங்க ஒருத்தர் தைரியமா சொல்லும் போது அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அடுத்தாப்புல நீங்க வெளியே போய் இவங்க இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க இவங்களுக்கு இருக்கு போல அப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது நம்ம எல்லாரும் திருமணமானவங்க நம்ம எல்லாம் பொறுப்பு உள்ளவங்க நீங்க ஒரு பொறுப்புணர்வோடு கூட நீங்க நடந்து கொள்ளணும் வெளியே போய் இவங்க இதை கேட்டாங்க அவங்க அதை கேட்டாங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது சொல்லோடியா இருந்து ரெண்டு வயசு மூணு வயசு இப்படியே நம்ம கூட இருக்க கூட படுத்த வளர்கிற அப்படியாக இருக்குமானால் நீங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி இல்ல அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு தைரியமா அது தனியா தூங்கக்கூடிய வயசு வரும்போது அந்த பிள்ளை தனியா தூங்கலாம் இல்லைன்னா ரெண்டு ரூமுக்கு நடுவில் அந்த பிள்ளை எப்பனாலும் வரக்கூடிய ஒரு வாசலை நீங்க திறந்து வைக்கலாம் சில சமயங்களில் அதை பூட்டி கொள்ளலாம் சொன்னா கணவன் ஒரு வேளை செய்ய மாட்டாங்க ஆனா ஒரு ஜன்னல் திறந்திருக்கு ஒரு கதவு திறந்திருக்குன்னா மனைவியால ரிலாக்ஸ் பண்ண முடியாது அவங்க ரொம்ப டென்சா இருப்பாங்க ஐயோ கதவு திறந்திருக்கு அங்கதான் உங்க கண்ணு இருக்குமே அவங்க மனசு வந்து காரியத்துல இருக்காது இதனால ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்ணாதான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் இதுல இன்னொரு காரியம் கூட சொல்லணும்னு நினைச்சேன் ரொம்ப அரிபரி ஆகுறதுனால இந்த ஆகாமும் ஏவான நிர்வாணமா இருந்தார்கள் அவர்கள் வெட்கப்படவில்லைங்கிற அந்த காரியத்தையும் இன்னைக்கு பார்க்க முடியல எல்லாமே அவசரமா முடிச்சிடறாங்க அப்படி இருக்க கூட நீங்க வந்து அந்த நியமனத்தின்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு மனைவி வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு சொன்னா பிரைவசி இருக்கணும் பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களால ரிலாக்ஸ் எப்போ முடிக்குமோ பார்த்துட்டு இருப்பாங்க அங்க போகலாம் இல்லன்னு சொன்னா பிள்ளைங்க இல்லாத நேரமா நீங்க பிளான் பண்ணலாம் இல்லனா ஒரு வீக் எண்ட் பாட்டிமா தாத்தா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் இப்படியான சில காரியங்களை நீங்க பிளான் பண்ணலாம் கட்டாயமா பிள்ளைங்க தனியா தூங்கணும்ன்ற ஒரு அவசரம் கிடையாது ரெண்டுக்கும் நீங்க உங்களுடைய வீட்டு சூழ்நிலைக்கேத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க அதுதான் முக்கியம் பிள்ளைங்க தனியாக தூங்குறதோ கூட தூங்குறதோ ஒரு பெரிய காரியம் கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணுங்க வேற ஏதாவது கேட்கணுமா முடித்து விடலாமா ஏதாவது இருக்குமானால் நீங்கள் கேளுங்கள் இல்லை விட்டால் நீங்கள் பேப்பர் வாங்கி நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு போனாலும் பரவாயில்ல அது எனக்கு இப்படியா சில பல காரியங்களுக்கு எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது ஆகையினாலே நான் ये भी जबिते ना मुड़प